அன்புக்குரிய பெரியவர்களே சொல்லுவதே நேற்றைய தொடர்ச்சியில் இரண்டாவது தலைப்புதான் இஸ்லாமிய கடமைகளை பால்படுத்துதல் என்ற விடயத்தில் ஒவ்வொருவரும் மீதும் அம்பாவுத்தாரா சில விடயங்களை பரலாக்கியிருக்கின்றான் நம்மீது சில விடயங்கள் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றன எப்போது நாம் சுண்ணத்தான விடயங்களில் பொதுபோக்கு செய்ய ஆரம்பிப்போமோ அப்போது அதற்கு அடுத்தபடியாக பரலான விடயங்களில் பொதுபோக்கு செய்ய ஆரம்பமுண்டாகிவிடும் சுண்ணத்தான விடயங்களில் அதனை ஒரு பெருமதியாக நாம் கருதவில்லை என்றால் வரலான ஒரு விடயமும் நமக்கு பெரிதாக தென்பட மாட்டார் இந்த வகையில் இஸ்லாமிய கடமைகளின் முதலாவது விடயம்தான் தொழுகையை பிற்படுத்துதல் சொல்லாமல் இருப்பதென்பது ஒரு விடயம் சொலுகையை பிற்படுத்து ஒருவர் ஆணோ பெண்ணோ பருவ வயதை அடைந்ததிலிருந்து மர்ணிக்கும் வரைக்கும் பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு சில காலங்கள் விதிவிலக்காக இருக்கின்றது அது அல்லாமல் வேறு எக்காரணத்திற்கும் தொழுகையை விடையிறார் பைத்தியம் போதை போன்ற சில காரணிகளை தவிர நோய் ஒரு ஒருவர் தொழுகையை விடுவதற்கு ஒரு காரணி அல்ல அவருக்கு நின்று கொண்டு சொல்ல முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழுவார் இருந்து கொண்டு சொல்ல முடியாவிட்டால் உறங்கிக் கொண்டு தொழுவார் உறங்கியும் தொல்ல முடியாவிட்டால் ஆக குறைஞ்சது கண்ணால தொழுவார் கண்ணலையும் தொல்ல முடியாட்டி மனசால தொழுவார் மனசால தொ முடிய ஒரு நோய் இருக்கும் என்றால் அது உண்மையிலேயே தொழுகை விரிவில காக்கப்பட்ட ஒரு நோயாகத்தான் அந்த நோய் இருக்கும் ஒருவர் கோமாவில் இருக்கார் ஆனால் அவருக்கு மனசால தொல முடியும் என்பது அவருக்கும் அவ்வாவுக்கும் தெரியும் அவர் கூட என்ன செய்யலாது தொழுகையை பாழாக்க முடியாது அவருக்கு கூட இவருக்கு தொல முடியும் என்று மற்றவர்களுக்கு தெரியும் என்றிருந்தால் அவரும் தொழணும் அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு கண்ணால கூட தொழ முடியாவிட்டால் உள்ளத்தால தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தொழுகையை இன்று பிற்போடுகின்றார்கள் ஜமாத்து தொழுகை நடைபெறும் அந்த ஜமாத்து தொழுகையை பிற்படுத்துவதற்குரிய காரணிகளை கேட்டால் உண்மையிலேயே ரொம்ப மனவர்த்தார் திருமண வீடுகளில் பொதுவாக மாப்பி வீட்டுக்காரர்களுக்கும் பெண் வீட்டுக்காரர்களுக்கும் அன்றைக்கு தொழுகை இல்லை அன்றைக்கு தொழுகை இல்லை மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் அன்றைக்கு தொழுகை ஹரா மாதிரி மறந்தும் தொல்ல மாட்டார்கள் இங்க எப்படியோ தெரியாது பள்ளிகளில் காவின் நடக்கும் நிக்காஸ் வைபவம் நடக்கும் மாப்பிள்ள வருவார் தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாலதான் பாப்பா வீட்டையாலும் தொழுதையா இல்ல அவனுக்கு எங்க தொலை டைம் கிடைக்க போகுது ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருப்பான் குளிக்கிறதுக்கு அண்டைக்கு போடுற உடுப்பு தானே இதுக்கு எங்க போடுற காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாரு குளிக்கிறதுக்கு நாலு மணி வரைக்கும் உடுப்பு தான் போட்டிருப்பார் அவர் ஒரு தொழுகையும் தொழுதிக்க மாட்டார் இது ஒரு புறம் இன்னமொரு புறம் மாப்பிள்ள கூட்டி போற டைம் மாப்பிள்ள ஹூட்டி போற டைம் சரியா டைம் மாப்பிள்ள மாப்பிள்ளது வாங்களுக்கு மதுரை அடிபடியும் நூறு இருநூறு பெண்களுக்கு இசா தொழுக மாதிரி தொழுக அடிபட்டும் பாவம் யாரு வேணும் என்று காரணம் தொழுகையை இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுவார்களோ அவர்கள் நரகத்தினுடைய ஒரு வாசலுக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லலா செல்லம் சொன்னார்கள் நம்முடைய பெண்களுக்கு செல்லோனும் உடுப்பு கழுதுறது வீடு துப்புரவு செய்வது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற என்ற காரணிகள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் இருப்பதற்குரிய காரணிகள் அல்ல சமைப்பது கூடாது காரணி அல்ல வாங்க சொல்லப்பட்டால் அடுத்த தொழுகைதான் அந்த தொழுகையை பிற்படுத்துவதற்கு நம்மளுடைய எந்த வேலைவட்டிகளை நாம் காரணியாக்க கூடாது நமக்கு பிரயாணத்தில் கூட ஏன் யுத்தகலத்தில் கூட பிரயாணத்தில் மட்டுமல்ல யுத்தகலத்தில் யுத்த மைதானத்தில் கூட தொழுகையை விட முடியாது தொழுகையை சுருக்கி ஒருவாள் அல்லா கூறும்போது இரண்டு சப்புகளாக அமைத்து ஒரு சப்பு தொழட்டும் மத்த சப்பு பாதுகாப்பாக நில்லுங்கள் அதுக்கு பின்னால மத்த சப்பு தொழட்டும் நீங்க பாதுகாப்பாக தொழுகிய விட்டு எந்த காரணமும் இல்லை நாயகம் செல்லம் செல்லம் அவர்களை பத்தி என்ன வருகின்றது தங்களுடைய கடைசி தருவாயில நோய்வாய்பட்டிருக்கும் தன்னுடைய ஒரு கால் விழுப்பட்ட நிலைமையில் இரண்டு சகாபாக்களுடைய தோளில் ஊன்றிய வண்ணமாக பள்ளிக்கு சென்றார்கள் என்று சரியான ஹதிஸ் வந்திருக்கின்றன தொழுகையை விடையலா சல்லல்லா செல்லும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன பிற்போடுகின்றோம் ஜமா தொழுகை நடைபெறும் அவர் அவர் வேலையை செஞ்சு கீழ்பார் அந்த ஜமா தொழுகையில கிடைக்கக்கூடிய நன்மை அதுக்கு பின்னால எத்தனை தடவை தொழுகாலும் கிடைக்க மாட்டார் இமாமோட மாமோட சேர்ந்து சொல்லக்கூடிய ஆமீன் அதுக்குரிய நன்மை எத்தனைக தொழுதாலும் கிடைக்க மாட்டார் இரண்டாவது சுபௌ தொழுகை தொழாமல் தூங்குதல் சுபோ தொழுகைல பார்த்தா தெரியும் ஒருவர் அஞ்சு நேரம் தொழுகிறார் சரியான அடையாளம் என்ன அவர் சுபோவுக்கு பள்ளிக்கு வாரா இல்லையான்னு பார்க்கறது இப்ப பள்ளிவாசல் எல்லாம் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அழகா மாபுள் போட்டு அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது ஆனா சுபோ தொழுகைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் பெரிய பள்ளிய நிலைமையும்தான் நிலைமையும்தான் வீடுகள்ல நிலைமையை பள்ளிக்கு வரும்போது கைலோட வார வீட்டு துறப்போட என்ன நீங்க வீட்டு துறப்போட வாறையில் மனைவி அல்லவா உங்களை கதவை திறந்து பள்ளிக்கு போயிட்டு வாங்கி சொல்லி உங்களை அனுப்பி போட்டு கதவை மூடி அவளவா வச்சு கிடைக்கோ நீங்க பள்ளிக்கு போயிட்டு வாரதுல ஊடு பத்தினா என்ன இது பள்ளிக்கு போயிட்டு வாரதுல ஊடு பத்தினா பூந்துட்டேன்டா எங்காத ஓடுற மனைவிமார் கட்டில இருந்து கொண்டு செல்றாங்க கதவை பூட்டி துறப்படுத்துக்கிட்டே போங்க போய் வந்து துறங்கும் எங்களுக்கு இங்க ஒழுங்குறதுக்கு மேல சாத்தையுமே நீங்க அதை செஞ்சுக்கோ முசிபத்து வீட்டுல முசிபத்து இறங்கும் தரித்திரியம் பிடிக்கும் சுபோ தொழாமல் வேலைக்கு போனால் வருதுக்கு ஷம்பு இல்ல முகத்துக்கு கிரீம் போட்டாலும் தருத்திரியான் தொழிலுக்கு போனாலும் தருத்திரியம் விவசாயத்துக்கு போனாலும் தருத்திரியம் யாரையாலும் சந்திக்க போனாலும் தருத்திரியம் தான் பிடிக்கும் வீடும் தருத்திரியம் பிடிக்கும் சுபோ இல்லாம போனா ஜெய் முகம் போற மாதிரி முகம் போற மாதிரி வீடுகள்ல சல்லல்லா வலைவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹூ தால அந்த கணவனுக்கு ரஹமத் செய்வானாக யார் தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகிறானோ அல்லா அந்த மனைவிக்கு ரஹமத் செய்வானாக யார் தன்னுடைய கணவனை எழுப்பி விடுகிறோ எனக்கு சகஜ தொழுகைக்கு சுபோ தொழுகை நாங்க அந்த பழக்கத்தை உண்டாப்போம் பிள்ளைகளை தட்டிடோனும் சகஜ தொழுகைக்கே தட்டிடோனும் சரி பிள்ளைகள் தகஜ தொழுகைக்கு எலும்பல்ல பள்ளிக்கு போகக்கூடியாவது ஆம்பளை பிள்ளைகளை தூங்கிடுவான் கையோட கூட்டி போய் பழக்கணும் இப்பெல்லாம் அஞ்சு மணி அஞ்சரைக்கு தான் கிட்டத்தட்ட விடுஞ்சு ஆகவே சுபோ தொழுகை தொழாமல் சல்லம் ஹதீஸ் வருகின்றது மேராஜின் போது ஒருவரின் தலை கல்லினால் நொறுக்கப்பட்ட போது அவர் தொழுகையை பாலாக்கினார் என்று சொல்லப்பட்ட எந்த பெண் ஐவேளை தொழுகையையும் ரமவான் மாத நோண்டையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து கணவனுக்கும் வழிபட்டு நடப்பாளோ அவள் விரும்பிய வழியால் சொர்க்கம் செல்வாள் பெண்ணுடைய சொர்க்கத்துக்கு நாம காரணியாக இருக்கும் உதவி செய்யும் அவளை தகஜ தொழகைக்கு விடணும் தொகைக்குரிய ஏற்பாட செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இரவுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் மூன்றாவது விடயம் தொழுகையை கலா செய்ய பாவம் கலாவான தொழுகையை தொழாமல் இருப்பது அதைவிட பாவம் இன்று நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் சிலர் கூறுகின்றார்கள் கலா தொழுகை என்ற ஒன்று இல்லை கவாத்த கவா தொழுகை என்ற தொழுகை ஒரு முஸ்லீமோட வாழ்க்கையில் இருக்க முடியாது அதுதான் உண்மை கவா தொழுகை என்ற ஒரு தொழுகை இல்லை என்பது ஒரு மனிதனால் தப்பிப்போன தொழுகையை தொழாமல் இருப்பதென்பது கருத்து அல்ல நான் லுகருக்கு சாப்பிட்டு லுகர் தொழுதிட்டு சாப்பிட்டு தூங்கினேன் தூக்கம் மிகைத்து விட்டது எலும்பக்குள்ள ஆறு மணி மனுஷன் தானே நான் இரவு தூங்கினேன் எனக்கு சுபகத்தொழுக தப்பி போய்விட்டது இதுக்கு நான் குற்றவாளி அல்ல நான் வேணும் என்று தூங்க இல்ல என்ன செய்யணும் அந்த சுபகத்தொழுகையும் தொழும் அந்த சுபத்தொல்கை என் மீது பொறுப்புல உள்ளது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு திரும்பி வந்தார்கள் அப்போது ஒரு இடத்துல தங்க வேண்டி வந்தது அந்த இடத்துலாஹூ அணு அவர்களை பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கு நியமித்தார்கள் இப்ப பிலால் ரதி அவர்களும் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் தானே உங்களுக்கு தூக்கம் அண்ட அவருக்கு தூக்கம் பெறாம இருக்குமா எல்லாரும் தூங்கிச்சாங்க காலை எட்டு மணி எட்டு மணிக்கு எரிட்ட வெயில் முதல் முதலாக ரசூலுல்லா சல்லா அலுவலாம் அவர்களை எழுப்பியது காலையில் அடிக்கிற வெயில் தான் எழுப்பிட்டாங்க அங்க எழுப்பி பார்த்தா பிலால் ரெல்லாம் தூக்கம் எல்லாரையும் ரசூல்லா எழுப்பிட்டாங்க அப்ப எத்திரமணிக்கு சுபோ தலோனும் ஆக குறைஞ்சது ஆறு மணிக்கு முன்னால தலோனும் இப்ப டைம் எட்டு மணி ஏழரை எட்டு மணி நம்முடைய தொழுகையை தொழாமல் மறக்கடிக்கப்பட்டு விட்டோம் மிக ஊசலாட்டம் இருப்பதின் காரணத்தினால் இந்த இடத்தை விட்டு நாம் வெளியாகுவோம் சற்று வெளியானார்கள் தூரத்துக்கு போய் பிலால் ரெல்லாம் சொன்னார்கள் பிலால் வாங்க சொல்லுங்க தொழுதார்கள் சையான ஹரிசில் வருகின்றது அதுக்காக சூரியன் உதயம் வரைக்கும் படுத்து கடந்து போட்டு திரும்ப ஒழும் யுத்தத்துக்கு போய் வந்தார்கள் அதுக்காக வேண்டி பத்து மணி வரைக்கும் தூங்கி போட்டு ஒழுங்கி பத்து மணிக்கு சுபோதொழு ஏதாது இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கையில பல தொழுகைகள் தப்பி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது ஒருவர் கடும் காயம் கொண்டு போய் மூணு நாள் தொழுகை கவா செய்யுமே ஆகவே ஒரு மூமின் உடைய முஸ்லிம் உடைய வாழ்க்கையில கவா தொழுகை என்ற ஒன்று உண்டாகவே முடியாது மனிதன் என்ற ரீதியில உண்டாகி விட்டால் அது அவனுடைய மௌத்துக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் நல்ல நாபரம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா இந்த உமத்தின் மீது ஜக்காத்தை விதியாக்கி இருக்கின்றான் என்னன்னு தெரியுமா அல்லா நமக்கு வழங்கிய பொருளில் இருந்து நாம் கொடுக்க வேண்டிய கடன்களையும் செலவினங்களையும் கொடுத்து விட்டு மீதமாக இருக்கக்கூடிய கால்நடையிலேயோ அல்லது மற்ற விவசாய பொருட்கள்லையோ அது ஒரு அளவை அடைந்திருந்தால் நிசாப என்று சொல்லுவார்கள் அந்த நிசாபை அடைந்திருந்தால் அதுக்கு செண்டுத்தசம் அஞ்சு நாற்பதில் ஒன்று கூட்டத்தினருக்கு பிரித்து கொடுப்பதற்குரிய பெயர் தான் நமக்கு தெரியாமல் இருக்கும் நமக்கிட்ட எவ்வளவு காசு பணம் எவ்வளவு வெள்ளாம செஞ்சது எவ்வளவு எத்தனை மூட அறுவாடை செஞ்சது எத்தனை மூட மில்லில இருக்கிறது எத்தனை மூட வீட்டில் இருக்கிறது எத்தனை மூட ஸ்டோர்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனா தந்தவனுக்கு மறக்க மாட்டார் தந்தவனுக்கு தெரியும் இவருக்கு எத்தனம் மூட இருக்குது இவரில் இவரது இவர் நகையாக எவ்வளவு வாங்கி போட்டிருக்கார் சொத்து போட்டிருக்கார் தெரியும் தானே தானே அவ்வளாவுக்கு தெரியாமல் உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய நெல்லையோ உன்னுடைய அரிசியையோ உன்னுடைய சொத்து சொத்துக்களையோ பதுக்க முடியும் என்றால் பதுக்கிக்கொள் அவ்வளோக்கு தெரியாம செய்ய செய்து கொள் அப்படி இல்லை அதிலிருந்து கொடுக்க வேண்டிய ஜக்காத் பங்கு அது ஏழைகளுடைய பங்குடைய பங்கு அது அனாதைகளுடைய பங்கு அது போய் சேர வேண்டிய மக்கள் வெளியில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா அந்த பணத்தை அந்த செல்வத்தை பறிப்பான் பறித்து கொடுப்பான் எப்படி பறிப்பான் யாருக்கும் தெரியாது பறிப்பான் அது நம்மளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நஜீஸ் மாதிரி அதை அம்மா பிடுங்கி எடுப்பான் நோய் தான் பெறும் எட்டு லட்சம் நோய் எட்டு லட்சம் மகனுக்கு சின்னொரு விபத்து பத்து லட்சம் அண்ணா ஒரு வழக்கு அண்ணா பதினஞ்சு லட்சம் இதுகள் பொருட்கள் பறிக்கப்படும் விதங்கள் குடும்பத்தில் ஒரு மகன் பிறப்பான் அவன் பாப்பாக்கு மூத்தவனாக இருப்பான் பாப்பாட முழு சொத்துக்களை மலிச்சிடுவான் படிப்பிக்க இதுவும் ஒரு முறை தான் உரிய முறையில் அல்லாஹ் தந்ததில் இருந்தே நீங்கள் அல்லாஹனுடைய பங்கை கொடுத்து விடுங்கள் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் கொடுத்தா சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் அல்லா தந்தவற்றில் இருந்து அல்லாவுக்கு தெரியாம எங்கேயாலும் பதுக்க ஏழு என்றால் பதுக்கிக் கொள்ளுங்கள் பதுக்க ஏழு என்றால் பதுக்கிக் கொள்ளுமோ அது நடக்க முடியாத விஷயம் அல்லா எடுத்துடுவார் ஆகவே ஜக்காத் என் மீது கடமையாக்கப்பட்டது அதை நான் பதுக்கி வைப்பதை நாளை கிராமத்துடைய நாளையில் என்னுடைய கழுத்தில் மாலை போடப்படும் இதில்லாத மனைவிக்கு கணவனும் தொழுகை இல்லாத கணவனுக்கு மனைவியும் தொழுகையை பற்றி சொல்லாமல் இருப்பது மனைவிக்கு தொழுகையை பற்றி எடுத்து செல்றதுக்கு மாப்பிளைக்கு தைரியம் இல்லை பிள்ளைகள் தொழுகை இல்லாமல் இருக்கிறது எடுத்து செல்றதுக்கு மாப்பாக்கு தைரியம் இல்லை கணவன் தொழுகை இல்லாமல் இருக்காரு மனைவிக்கு எடுத்து சொல்றதுக்கு தைரியம் இல்ல ஆனா ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்றாங்க ஒரே பிங்கால ஜும்மாவும் சேர்ந்து வாழ்வது எப்படி இந்த மனைவியோட சேர்ந்து வாழ்வது எப்படி இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது கணவனுக்கு வக்க மனைவிக்கு தொழுகையை எடுத்து சொல்லுவதற்கு மனைவி ஐவேலையும் தொழுகிறா தகச்சத்தும் தொழுகிறா ஆனா மாப்பிள்ளைக்கு நீங்க சொல்லாம இருக்க சொல்றதுக்கு பயம் மார்க்கமண்டு வந்துவிட்டது என்றால் சகாபாக்களுடைய கணவனும் மனைவியும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் கணவனும் மனைவியும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார்கள் ஆரம்பத்தில் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கணவனையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள் பிரயாணம் செய்து கொண்டு வருகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காட்டில் தங்க வேண்டி வந்தது கணவன் தன்னுடைய பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார் மனைவி என்ன தெரியுமா சொன்னார் நான் முஸ்லீம் நீங்க இன்னும் முஸ்லீம் ஆகல நம்மள நெருங்க இயலாது தள்ளிப்போம் நாம சில நாட்களுக்கு முன்னால கணவன் மனைவியாக இருந்தோம் ஆனா இப்ப நான் முஸ்லீம் நீங்க முஸ்லீம் அல்ல நீங்க என்ன நெருங்கணும் இஸ்லாத்துக்கு வரணும் செல்லும் கணவனை நீ தொழாம எனக்கு சாப்பாடு தாரதா இருந்தா சாப்பாடு தேவையில்ல உன் சாப்பாடு புள்ளையுக்கும் தேவையில்லை நீ திண்டுக்கோ புலோ கஷ்டப்பட்டு தொழுகைய விட்டு போட்டு சம்பாதிக்கணும் என்கிற அவசியம் இல்ல தொழுகையை விட்டு போட்டு நோன்புட்டு போட்டு நீ சம்பாதிக்கணும் என்கிற அவசியம் இல்ல சம்பாதி அல்லாவுக்கு பரத்த செய்வான் உரிய நேரத்துக்கு தொழுதுகோள் மனைவி உபதேசம் செய்யோனும் கணவன் உபதேசம் செய்யோனும் பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யணும் போட்டி இருக்கோனும் ஆனா இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது செல்றதுக்கு பயம் செல்றதுக்கு பக்கம் செல்றதுக்கு கூச்சம் எப்படி அவருக்கு செல்றேன் எல்லாத்தையும் செய்யலாம் இதை மட்டும் இருக்கிற எல்லாத்தையும் செய்யலாம் இதை மட்டும் செல்ல ஆகவே அதுவும் இல்லாமல் வேண்டும் இதற்கு அடுத்த மூணாவது தலையங்கமாக ஆடை அலங்காரம் ஆடைகளுடைய உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும் பொதுவாக ஆடைகள் என்று சொல்ற நேரத்தில் அல்லாவுத்தாலா ஒரு மனிதன் அல்லாஹு தாலா இன்னவாக ஜமால் அவ்வளவு அழகானவர் அவன் அழகை விரும்புகின்றான் ஒரு சஹாபி கேட்டாங்க யாரோ சொல்லலாம் ஒருவர் நல்ல பாதனி அணிய விரும்புகிறார் இது பெருமைக்குரிய அடையாளமா இல்ல ஒருவர் நல்ல ஆடைகளை அணியோனும் சுத்தமான ஆடைகளை அணியோனும் அழகாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அல்லா விரும்புகிறான் ஒருவருடைய அழகை விரும்புகின்றான் அம்மா அப்படி தந்திருக்க கூடிய நேமத்தில் நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்கோ இங்க நாங்க தொழுகையில வஜகத்து ஓடுகிறோம் அதுல என்ன சொல்லுகின்றோம் என்னுடைய தொழுக என்னுடைய கிரிகைகள் சடங்குகள் என்னுடைய ஹயாத்து என்னுடைய மௌத்து எல்லாமே அல்லாவுக்காக நான் நீர் குடிப்பதும் அல்லாவுடைய திருப்திக்காக நான் சாப்பிடுவதும் அல்லாவுடைய திருப்திக்காக நான் திருமணம் முடித்ததும் அல்லாவுடைய திருப்திக்காக நான் பிள்ளை வளர்ப்பதும் அல்லாவுடைய திருப்திக்காக எல்லாமே அல்லாவுடைய திருப்திக்காகத்தான் இப்ப நீங்க எல்லாரும் செல்லுங்க நான் ஏதோ ஒரு வேலையை செய்கிறேன் இது மட்டும் அல்லாட திருப்திக்கு இல்லை என்றிருந்தால் அந்த காரியம் நம்முடைய பார்வையில எப்படிப்பட்ட காரியமாக இருக்கு நாம் ஒரு வேலையை செய்கிறோம் அந்த வேலையை செய்யும் போது சொல்கின்ற திருப்திக்கு இல்லை இன்னுடைய திருப்திக்கு இணை வைத்தலில் ஒரு பகுதியாக மாறிவிடும் முடிவெடுப்போம் உடுப்பு வாங்கி கொடுக்கின்றேன் நான் ஒரு பெருநாளைக்கு உடுப்பு வாங்குகின்றேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குகின்றேன் நான் ஆடை அணிகின்றேன் இதனுடைய நோக்கம் என்ன நான் ஆடை அணிவதை வாங்குவதனுடைய நோக்கம் என்ன இரண்டாயிரம் ரூபாவுக்கு ஒரு ஆடை இருக்கின்றது ஐயாயிரம் ரூபாவுக்கு ஒரு ஆடை இருக்கின்றது நீ ஐயாயிரம் ரூபா உடைய ஆடையை வாங்கி அணிவதென்பது குற்றம் அல்ல அந்த ஆடையை தெரிவு செய்தது நோக்கம் என்ன யாருக்கு காட்டுவதற்கு அந்த ஆடையை வாங்குகின்றாய் யாருக்கு காட்டுவதற்கு ஆடை வாங்கின நோக்கம் என்ன ஐயாயிரம் ரூபாய் நீ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் ஆடை வாங்கி போறதுல சரியத்துல எந்த தடையும் கிடையாது வாங்கிய நோக்கம் என்ன யாருக்கு யாருக்காக வாங்கினாய் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வாங்கினாயா வினை உயர்ந்து ஆடையை விரும்புகிறாள் நோக்கம் என்ன கணவனுக்கு காட்டுவதற்கா அல்லது ரோட்டில் உள்ளவர்களுக்கு காட்டுவதற்கா கணவனுக்கு காட்டுவதற்கு நீ ஐயாயிரம் ரூபாயில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆடை வாங்கினாலும் சரியத்தில் அனுமதி இருக்கின்றது ரோட்டில் உள்ளவர்களுக்கு காட்டுவதற்கு நீ வாங்கக்கூடிய ஆடை நீ ஒரு விபச்சாதி சரிதில் பார்க்கணும் என்னுடைய நகையை பார்க்கணும் கையிலையும் காதலையும் போட்டிருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புவல் ஒரு உத்தமையாக இருக்க முடியாது இதே நோக்கத்தில மனைவிக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பது ஹராம் நகை வாங்கி கொடுப்பது ஹராம் பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பது ஹராம் ஒருவர் தனது பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறார் வயசு நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிள்ளை பதினாறு வயசுல நீ ஆறு மாசத்துல பிள்ளையினுடைய வகுத்தையும் நெஞ்சையும் காட்டுறதுக்கு ஆட வாங்கி கொடுத்தாய் பிள்ளை இருபது வயசு நெஞ்சையும் பகுத்தையும் காட்டுது அதனுடைய தாக்கம் வெளியாகும் என்னுடைய பிள்ளை ஒரு முஸ்லீம் என்றால் ஷரியத்தில் ஒரு ஆடை இருக்கின்றது என்னுடைய பிள்ளையை நான் பக்குவமாக வளர்க்கின்றேன் உடம்ப மட்டும் பக்குவமாக வளர்த்து சரிவர மாட்டாது பிள்ளையினுடைய ஆடை நடை பாவனை பேச்சு சிந்தனை அனைத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு ஆடைகளுக்கு நாம செலவழிக்கக்கூடிய தொகை ஆடைகள் வாங்கினால் செல்லல பிள்ளையா வழங்கிடப்படாது பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கணும் புத்தாடை வாங்கி கொடுக்கணும் உடுப்பு வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு உடுப்பு வாங்கணும் நாம நல்ல உடுப்பு வாங்கணும் பெருநாள் வந்தா வாங்கணும் அதுக்கு தடை அல்ல நீங்கள் ஆடை வாங்கும் போது எதற்காக வாங்குகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அல்லாவுடைய திருப்திய நாடி ஆடை வாங்குங்கள் இரண்டாவது அந்த ஆடை அணியும் போது பெருமை கொள்ளாதீர்கள் அல்லாவுக்கு அது பிடிக்க மாட்டாது நான் பெருநாள் தொழுகைக்கு ஒரு ஆடை வாங்கி இருக்கின்றது கல்முனைக்கு அதே கொழும்புக்கு பஸ் பிடிச்சி போயிட்டு வர காசியை மூவாயிரம் ரூபாய் போய்த்துருமே உடுப்புன்னு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன் இல்ல நான் கொழும்புல வாங்கினேன் கொழும்புல வாங்கினேன் அந்த உடுப்பு ஹாராம் ாம எந்த உனக்கு பெருமையை ஏற்படுத்துமோ அந்த உடுப்பு ஹராம் அது நரகத்துக்குரிய உடுப்பு நரகத்துக்குரிய உடுப்பு உடுப்பு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பாட்டா ஷூ இதுல நாம கவனமாக இருக்கணும் நம்மள பிள்ளையினுடைய உள்ளத்தில் நாம வாங்கி கொடுத்த உடுப்பினால் அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில பெருமையாக அடிக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள் சின்ன வயசில் இருந்து பிள்ளைய நாம என்ன செஞ்சிட்டோம் ஐஸ் கட்டியில வச்சு பஞ்சிக்கு மேல வச்சு மெத்தைக்கு மேல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப அந்த பிள்ளை ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஒரு மறைமகனாக போய்விட்டால் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணாக போய்விட்டால் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு இவள் விரும்புகிறாள் என்ன கல்யாணம் பிரியுது அது சின்ன பிள்ளைகள்ல போடப்பட்ட பிள்ளைக்கு நாம வாங்கி கொடுக்கக்கூடிய உடுப்பினால் மற்ற பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் மனம் நோகுகிறார்களா என்று பார்த்துக் கொள்ளணும் அது நம் பிள்ளைகளின் மீது சாபமாக மாறிவிடும் என்ன சொன்னாங்க நீங்க வீட்டில் ஆணம் சமைச்சா கொஞ்சம் தண்ணியோ கூட ஊத்துங்கின்றது ஆணத்துக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் தான் உன் வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர்களையும் கொஞ்சம் பார்த்துப்போ அப்ப ஆடையினுடைய விஷயத்துல சுருக்கமாக நாம் ஆடை விலை கொடுத்து வாங்குவது என்பது குற்றம் அல்ல ஆடை ஏன் வாங்குகிறோம் மூலமாக நமக்கு பெருமை உண்டாகிவிடக் கூடாது அது அல்லாவுக்கு சொந்தமானது பெருமை பெருமை சொந்தமானது பெருமை அடிப்பாமை அவர் நரகத்து சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார் யாருடைய உள்ளத்துல கடுகள பெருமை இருக்குமோ அவர் பக்கமே போக முடியாது அல்லாஹ் பாதுகாப்போ மூன்றாவது விஷயம் பெண்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கும் போது தடுத்தார்கள் கூடாது உடுப்புக்கு கதையானது பெண்கள் உடுப்பு போடுகிறார்கள் பெண்கள் உடுப்பு போடுகின்றார்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு காலம் வெறும் ஆடை அணிந்தும் நிர்வாணிகள் சொந்தம் அப்படிதானே இதுக்குள்ள ஆறாலும் இருக்கலாம் என் மனைவி எல்லாருக்கும் சொந்தம் பண்ணி சொல்றார்கள் சும்மா பகடிக்காரன் செல்லுவோமா எந்த மனைவி எனக்குத்தான் சொந்தம் இந்த மொத்த தொடடுவேன் நான் விட மாட்டேன் தோஷக்காரனாக இருந்தா தொட விட மாட்டேன் இந்த மொத்த மனைவியை கொஞ்சம் உத்து பாத்துக்கிறார் தாங்கி போவோமா எனக்கு ரோஷம் நிற்கிறா நான் விட மாட்டேன் உன்னுடைய மனைவியை நீ அலங்கரிக்கின்றாய் மற்றவன் பார்க்கட்டும் என்பதற்காக அவளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய விருக்கமான ஆடைகளின் மூலமாக உனக்கு தெரியாமல் உனக்கு தெரியாம உண்ட புள்ள வாங்கி கொடுக்க முடியாது விருக்கமான ஆடைகள் அது உள் ஆடைகளையும் வெளியிலேயே காட்டுகின்றது அதை நாலு பேர் பார்க்கிறார்கள் ரசிக்கின்றார்கள் இதே நேரத்தில் அவள் இருக்கின்றார் பார்ப்பவனுக்கு ஏசுகின்றாய் எப்படி அப்பா ஏசுவாய் நீ காட்டி போட்டு பாருவாரு ஆடைகள் பெண்கள் அணிய வேண்டாம் ஆண்களுக்கு பட்டாடைகள் எல்லாருக்கும் தெரியும் உடுப்பமா பட்டாடைகளை உடுப்பமா ஏ நபிய தடுத்து இருக்கின்றார்கள் இதே நபிதான் சொன்னார்கள் விருக்கமான ஆடைகளும் அணியாதீர்கள் இப்ப ஆண்களை பார்த்துக்கோ இப்ப ஆம்பளை இப்ப ஆம்பளை போடுற டீஷர்ட் தம்பி மாற டீஷர்ட் போட்டு அவனுக்கு வயசு நாப்பது அவன் போட்டு டீஷர்டீஷ்டி ஷர்ட்ட போட்டுக்கு நீ சுஜூது செய்யும் போது டீஷர்ட் பின்னால எலும்பிரும் எலும்பினா தொப்புளுக்கு மேல பெய்த்திடும் தொப்புளுக்கு மேல போனா உன்னுடைய அவுரத்து வழிபட்டுடும் உன்னோட அவுரத்து வழிபட்டா சொல்லுங்க பாத்தீங்கன்னா வழிப்டுட அரவாசி தெரியும் ஒரு காலம் இருந்துச்சு போட்டாங்க போட்டலான் இடுப்புட எலும்புல இடுப்புட எலும்புல ட்ரௌசரை போட்டு டிஷர்ட் நீ வகுத்தில போட்டா நடுத்துண்டு மட்டும் இல்ல முன்புமா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு பின்னால விழுக்கா நீ எத்தனை தொழுகைக்கு இழுக்க போறாய் இது எனக்கு தேவையில்லாத வேலை ஒரு பெரிய ஷர்ட வாங்கி போட்டா சரி சின்ன பிள்ளையில உடுப்ப போட்டுக்கா ஆண்கள் ஆடைகள்ல ஆண்கள் கூட கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் தான் சின்ன பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நாங்கள் தொழுகை தொழும் போது ஆண்கள் சில நேரம் உள்ளாடைகள் அணிந்திருப்பார்கள் உள்ளாடைகள் அணிந்துதான் தொழும் அந்த உள்ளாடைகள் பின்னிக்கிறவனுக்கு தெரியாத மா நாம கலர் சாரன் கொடுத்து பெறணும் இது சாரன் பெல்ல அவன் உள்ளுக்கு போட்டிருக்கிறது சுவோப்பு வெளியில் வைக்கிறவனுக்கு கிபிலாதான் இருக்கு ஒரு கலர் சாரணுக்கு இன்னும் சிலர் வெள்ள சாரன் உடுத்துட்டு வருவாங்க சிறுதையில் கழிச்சிட்டு வருவார்கள் ஈதம்பட்டா என்ன செய்யும் முழுக்காலும் கையும் தெரியும் சாரன் கிட்டத்தட்ட அண்ண என்ன கிளீர சாரனா இருக்கும் இல்ல அழகான சாரனை வாங்கிட்டு வாங்க பள்ளிக்கு வரும்போது என்ன குது ஜீனத்துக்கும் எந்த குள்ளி மஸ்தி பள்ளிக்கு வரும்போது அழகா உடுத்துட்டு வாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆக சிறந்த உடுப்பு உடுத்துட்டு வாங்க அவ்வாவுக்கு முன்னால் நிற்க போறையே அவ்வாவுக்கு முன்னால் நிற்க போறையன் அவைகளை நாங்கள் கொஞ்சம் தவிந்து கொள்ளோம் அடுத்தது இப்ப ஆடைகள் ஆண்கள் ஒப்பாக பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணுகின்றார்கள் ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியல் என்பது கொஞ்சம் குறைவென்றாலும் இன்று சமூகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிவது என்பது அப்படியே நூற்றுக்கு மூன்று வீதம் வந்துச்சு ஆண்கள் தேவை ஆம்புள ஆடைகளை தான் போடுகிறார்கள் நரிசல் தடுத்திருக்கின்றார்கள் பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிதல் காவிர்களுக்கு ஒப்பான ஆடை அணிதல் என்ன காவிர்களுக்கு ஒப்பான ஆடை என்றால் புதிதாக ஒரு ஆடை ஒன்று வந்திருக்கின்றது இந்த ஆடையை புதிதாக அறிமுகம் செய்தவர் இந்த நாட்டை சேர்ந்த இந்த கிரிக்கெட் பிளேயர் அவர் யாரு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அல்லது ஒரு நடிகர் அல்லது எவனாலும் ஒருத்தன் அல்லது எவனாலும் ஒரு அல்லது எந்த ஒரு நாட்டில் மிஸ்ஸாக இருந்தவள் அழகு ராணி போட்டியில பெஸ்டா விடுபட்டவள் அவள் இந்த ஆடை அணிந்தால் அந்த ஆடை நம்ம பிள்ளைக்கும் போட்டு பார்ப்பேன் நல்ல இருக்கும் காபிர்களுக்கு ஒப்பான ஆடை அணிதல் அனைத்தும் தடுக்கப்பட்டிருக்கின்றன நாம தவிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆடைகளை வாங்கும் போது ஆகவும் விலை உயர்ந்த ஆடைகள் இல்லாமல் சர்வ சாதாரணமாக சல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு சில வேலைகள்ல ஒரு ஜுப்பாதான் இருந்திருக்கின்றது சகாபாக்களுக்கு சில நேரங்களில் ஒரு பதிமூணு பனிரெண்டு ஒட்டுப்போடப்பட்ட ஆடைகள் தான் ஒட்டு போடப்பட்ட ஒரு ஜுப்பா தான் உமர் ரவி அல்லா போட்டுக்கொண்டு கொத்தும்பாவோது இருக்கின்றார்கள் இது உலகத்தினுடைய ஹலீஃபா நம்மளை வீட்ட சுபான் அல்லாஹ் எத்தனை புடவை எத்தனை செல்வார் எத்தனை உடுப்பு அல்லா தந்திருக்கின்றான் அதில் நாம் பெருமையை கையாளக்கூடாது ஒரு புதுசு வாங்கிக்கின்ற ஒரு பழச யாருக்காலும் ஹரியா செஞ்சிடோ ஒரு புது உடுப்ப வாங்குறோம் பழச குடும்பெல்லாம் ஒரு உடுப்பு எடுக்கிறத காசு கொடுத்து வாங்குற மாமா ஒன்று மச்சான் எப்படியும் பத்து குமிஞ்சிரு இஞ்சால போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னால வாங்கின உடுப்ப ஒரு பிச்சைக்கார மனசு வெறுது இல்லை ஊடு ஓயத்து படுது பழைய உடுப்ப அடுக்கிறது சஹாபாக்கல்ல வாழ்க்கையில் அப்படித்தார கேட்டா தீ குடுத்துடுவாங்க அடுத்தது ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய அலங்காரங்கள் அலங்காரங்கள் உடை அலங்காரம் உடம்பு அலங்காரம் முடி அலங்காரம் புதுசா தலைக்கு ஜெலி அடிக்கலாம் ஜெலியில ஒளியோ இல்லை பூசு ஜெய்த்து நெண்ணைய தான் பூசத்தல் இருக்கு நமக்கு சரீரத்தில் பூசுறான் அது என்ன சாமானன்னு தெரியுமா என்ன சாமான தெரியுமா பொறவை அந்த முடிய வந்து என்னையோ கோலம் எடுக்காத ஒரு பிசாஜ் பிடிச்ச மாதிரி அந்த முடி மண்காமல் ஹதிஸ்ல வந்து யாருக்கு முடி இருக்குதோ அழகா வாழ்ந்து அதை தண்ணியப்படுத்துங்க வந்தது இங்க முடி வைக்கான்னு யாருக்கும் ஒப்பாக மண்டி மின் பகுவ மின்கும் யாருக்கும் ஒப்பாக முடி வச்சியோ அவனோட தண்ணி நாளைக்கு கேமத்தினால இருப்பாய் அவன் நரகமன்ற நீயும் சேர்ந்து போ வேண்டியதான் அவனோட முடி அழகாக வைங்க அழகாக அதுக்கு எண்ணெய் போட்டு ஜெயித்து ஒளி ஓய்வு இருக்குது தேங்காய் இருக்குது ஒரு டைம் கரும்பு டை அடிக்கிற ஹராம் முடி பழுத்துட்டா சோல்லா சொன்னாங்க மருதண்டி போடுங்க அது மட்டும்தான் அனுமதி மருதண்டி கையில போடுற மருதண்டி போடுறங்க அது முடி பழுத்தா தாடி லைலாட்டி அவனுக்கு அங்க போடுறதுக்கு பக்கம் அங்க போறதுக்கு வெக்கம் ஜைய அடிக்காங்க வீட்டை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற ஷம்புக்குது அந்த ஷம்ப கொஞ்சம் ஆய்வு செய்து வாங்கி கொடுங்க நல்லதா கூடதா சொல்லி நல்ல மனமண்டு வாங்கி கொடுத்தா எல்லாம் சிக்கலாகிடும் நல்ல மனம் மத்தான் அதுவும் நல்ல மனந்த அதுவும் நல்ல மனந்த வாங்கடுக்கும் போது இங்க சராமா ஹலாலா பாவிக்கலாமா நாலு பேர கேளுங்க எல்லாம் அப்படித்தான் பெரியது எல்லாம் அப்படித்தான் பெரியது அடுத்தது முடியையும் கூட செல்லம்பாளு செல்ல சொன்னாங்க ஒரு பகுதி முடிய வச்சுக்கொண்டு இன்னொரு பகுதியை வலிக்கிறதே அப்படியே அவங்க தடுத்திருக்கின்றார்கள் கவனி சொல்றாரு பிள்ளை வலிக்கிற இங்கால வலிச்சு மேல முடிய வைக்க தடுத்தது நீங்க யார அவர் இந்த முடி வச்சு தெரியுமா நல்லா இன்றைக்கு சொல்லு அலைவசல்ல தடுத்த விடயங்களை தீனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஹீச படித்ததற்கு பின்னால தான் அதை பின்பற்றுகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இதை அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் உடனடியாக பின்பற்றுவார்கள் தெரியும் வியாபாரத்தில் விவசாயத்துல கொடுக்கல் வாங்கல் ஆடை அலங்காரங்கள்ல வீடுகள்ல அனைத்திலையும் சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் தடுத்ததை அவர்கள் படித்துவிட்டு முஸ்லிம்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் ான் இந்த முடியை இங்கல பக்கம் வலிச்சிட்டு இங்கல பக்கம் வைக்கிறத ரசுல்வா தடுத்தது கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிய என்பது ரசூ தடுத்தது நெருக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம் என்பது நபியவர்கள் தடுத்தது ஆண்கள் தங்களுடைய ஆடைகளில் எப்பகுதியிலும் பட்டை சேர்க்க வேண்டாம் என்பது நபி அவங்க தடுத்தது அவன் அவன் திருநீர் கழிக்காதவன் திருநீர் சுத்தம் செய்யாதவன் கழிக்கின்றான் செய்கின்றான் நீ அவனை பின்பற்றுகிறாய் பின்பற்றி போட்டு அவன் திரையிடுவான் அவங்களுடைய பரம்பரையே அதை செஞ்சு கொண்டு இருக்கும் அந்த விடயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கோம் ஆடை அலங்காரங்கள் நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடுப்பழகு இதுதெல்லாம் கவனமாக இருக்கும் பெண்கள் பின்னால் அவர் அடுத்தது அடுத்த தலைப்பு தான் வீட்டு நடவடிக்கைகள் கணவன் மனைவி உறவு முறை வீட்டு நடவடிக்கைகள்ல முதலாவது தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துதல் நரக நெருப்பு சாப்பிடுற மாதிரி தங்க பாத்திரங்கள்ல சாப்பிடுறது அது வீட்டை மட்டும் இல்லை எங்க போனாலும் சாப்பிடாது மாமா ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கார் வெளிநாட்டிலிருந்து தங்கத்தால தங்கத்தாலை ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா எங்கியோ மாமாவும் மச்சாரம் ஓ வாங்கிட்டு வந்தா ஊட்ட வைங்க அதுக்குள்ள ரம்சன் தண்ணி ஊற்றி குடிச்சா நரகத்துக்கு தான் போகணும் தண்ணியில என்ன தண்ணி ஊற்றி குடிச்சாலும் தங்க பாத்திரத்தில எதுவும் குடிக்கவோ சாப்பிடவோ முடியாது அவ்வாறு சாப்பிடுவர்கள் தன்னுடைய பயிற்சியை நரக நெருப்பினாலும் நிரப்பிக்கொள்ளட்டும் என்று தங்கம் பள்ளி பாத்திரங்கள் அடுத்தது வீட்டில் உருவங்கள் போட்டோக்கள் தொங்க விடுதல் இப்ப போட்டோன்றத நான் ஹராமண்டி பேசினா அது ஒரு பிரயோஜனம் இல்லாத பேச்சா தான் பேச்சிடும் போட்டோ ஹராமண்டி இப்ப பேசினா மொளையாது உடுங்க மொழி அது அது அது என்ன அது செமிக்க மாட்டாது ஏன் அந்த அளவுக்கு போய் அது எங்கெல்லாம் போய் கடைசியா இப்ப பள்ளிக்குள்ளேயே வந்துச்சு அதுப்ப பள்ளிக்குள்ளேயே வந்துச்சு இப்ப பள்ளிக்குள்ள காவி நல்லக்குள்ள அவன் போட்டோ முன்னால வந்து மிம்பரு பக்கத்துல வந்து அங்க தப்பிட்டு அவரு நாம சத்தம் போட்டா நம்மள விதை போங்க நீங்க உங்கள விலை அவனுக்கு சட்டம் போடையும் வந்து கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டான் கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டார் அத விடுக்குறக்கத்துக்கு வேறுதியரு கூட தொங்க விட முடியாதுக்குரிய கண்ணியம் என்னப்படுவதுதான் குருவானுக்குரிய கண்ணியம் என்ன அது ஓதப்படுவதுதான் ஒரு பொருளை எங்க வைக்கணுமோ அந்த இடம் அல்லாத இன்னொரு அந்த பொருளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் மனசுல பதிந்த அம்மாவுடைய வீடு நாம கிப்லாவாக எடுத்து தொழுவக்கூடிய ஒரு இடம் மசிதின் நபவி சல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் இது நம்முடைய மனசுல இருக்கா இல்லையா இதை நாம செவரல கொழி வைக்கும் நான் குற்றமன்று செல்ல அதுல பள்ளி மலம் கழிக்குது நஜீஸ் படுகு செஞ்சு குருவானி ஒற்றோம் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல அது நஜீஸ் படுகு அது நஜீஸ் படுகுது அது நீங்க பாருங்க பள்ளி அதுல நஜீஸ் பள்ளியினுடைய மலம் என்ன நஜீஸ் பள்ளி என்னோட பள்ளி பள்ளியில நதிஸ் நதிஸ் தான் பள்ளியினுடைய மலம் நதிஸ் அதுல மலம் கழிக்கும் குருவானுடைய குருவானுடைய குருவான் ஓதப்படணும் குர்வானுடைய ஆயத்தையே தொங்கப்படுவது ஏதோ கூடாது என்று இருக்கும் போது புள்ளோட போட்டோ இவர் யூனிவர்சிட்டியில கன்வெகேஷன் பட்டமளிப்பு விழாவில் கிடைச்ச போட்டோ இது போதா புறக்கு கணவனும் மனைவியும் தீவிக்கு மேல ஒரு போட்டோட்டோட சதீஸ்ல வருகின்றது யாரு உருவங்கள் கீறுவார்களோ அதுல போட்டோவும் பெரும் நாளை கேமத்துடைய நாளையில் அவர்களுக்கு சொல்லப்படும் வாயாள ஊதி உயிர் கொடுங்கோ வாயாள ஊதி உயிர் கொடுங்கோ எங்காயி கொடுக்கலுமா என்று ஹரிசில் வந்திருக்கின்றது இது போக சில விடயங்களுக்கு போட்டோ எடுக்கத்தான் வேண்டும் ஒன்றும் நாட்டை பொறுத்தவரைக்கு நாம ஐடென்டி கார்டு எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து ஒரு சாட்சியத்துக்கு ஒரு போட்டோ தேவைப்படுத்துகணும் ஒரு சாட்சியத்துக்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு போட்டோ தேவைதான் அதெடுக்கத்தான் சாட்சியத்துக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய வேற ஒன்றுக்கு அடுத்தது அரச கரும பீடங்கள் அடுத்தது நாட்டினுடைய சட்டம் ஒரு விபத்து இதெல்லாம் அத்தியாவசியமானவிகள் என்று வரும்போது அதுக்கு எந்த தடையும் கிடையாது இது அல்லாத மற்றவைகளை நாம போட்டப்படுத்தி வைக்கிறது என்பது இது எங்களுடைய ஒரு ஞாபகார்த்தமும் இல்ல பாவம் நாங்கடணும் இது போக கல்யாண வீடுகளில் வீடியோ கல்யாண வீடுகள்ல வீடியோ அங்கே வீடியோ எடுக்கப்படுவது எல்லாருக்கும் தெரிய மாட்டாது நன்றாங்க நாப்பகம் வச்சுக்கோங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியாது ஏன்டா வீடியோ எடுக்கிறது எல்லாரும் அவங்களோட பேரே செய்வாங்க நம்முடைய உடன்பிறப்புகள் சில நேரம் அவர்களுடைய கைகள் அவர்களுடைய அங்கங்கள் அவர்கள் அறியாமல் வெளிப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த ரெக்கார்ட் ஆகிடும் எத்தனையோ முற்று முழுதாக தங்களுடைய முகங்களை மறைத்து பேஸ் கவரில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வீட்டுக்கு சென்று ஏதோ ஒரு தேவைக்கு முகத்தை திறந்த போது அவர்கள் அறியாமல் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கின்றது வீடியோ பாத்துக்க நினைப்பாங்களா அவங்க வேலையை செஞ்சு பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம் ஆகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன பொண்ணுக்குள்ள ஒருத்தனை கூட்டிக் கட்டோம் அவனையும் உள்ளுக்கும் பத்து ரூமுக்கு அடைச்சிக்குவான் பொண்ணையும் உள்ளுக்கு தனிய அவனும் தனிய அவன் பல பக்கத்துக்கு பொண்ணை திருப்பி போட்ட ஒரு பாவம் பாவம் அநியாயம் ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆணோடு நீங்கள் தனியாக அனுப்புவீர்கள் அதுவும் ஒரு அந்நிய ஆண் ஒரு இஸ்லாம் இல்லாத ஒரு ஆண் இது கரியான முடியல வாங்க மாப்பிளோட குடும்பம் மாமாவும் மச்சானும் வாங்கம் குடும்பம் குடும்பம் சைதமாக பாதுகாக்கணும் போட்டோ எடுக்கும் போது மவுத்து வந்தால் நிலைமை என்ன போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கும் போது மவுத்து வந்தால் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் வீண் விரயம் பாவம் அது அவையில் நாம் தவிர்கொள்ளோம் அடுத்தது பொதுவாக வீட்டு நடவடிக்கைகளில் கணவன் மனைவினுடைய உறவுல ஆக முக்கியமான விஷயம்தான் திருமணம் என்பது ஒரு அக்குது ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அவர் தன்னுடைய அமானிதத்தில் எடுத்திருக்கின்றார் தன்னுடைய அமானிதத்தில் அமானிதம் அது அந்த மனைவி சம்பந்தமாக இவர் விசாரிக்கப்படுவார் மனைவி சம்பந்தமாக இவர் விசாரிக்கப்படுவார் ஆகவே கணவன் மனைவிக்கு இடையில வாய் தர்க்கங்கள் முன்பின் ஆகுவது என்பது சகஜம்தான் ரசூல்லாம் அவர்களுக்கும் தங்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியிலும் தர்க்கம் முன்பின் ஆகத்தான் செய்யும் இந்த இடத்துல செண்டு பேரும் அறிவு மங்கியவர்களாக ஆகிவிடக் கூடாது ஒராளாவது கொஞ்சம் புத்தியாக நடக்கணும் ஒரு ஆளாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஒராளாவது மற்றவரை மடேனாக நினைக்கணும் ஒரு மடக் கூட்டம் ஒன்று சென்று இவர் விலகணும் புத்திசாலியாக பொம்புல நினைக்கணும் ஒரு மக்கு ஒன்றும் அவ கொஞ்சம் விலகுவனும் அப்பால் விலகலாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி கட்டப்பட்ட அந்த கயிறு உடைந்து விடும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிரச்சின மூணு நாள் பேசாம இருக்கிற நாலு நாள் பேசாம இருக்கிற வருகின்றது கோபித்து மலக்குமார்களும் என்ன செய்யணும் பெண்ணிடல ஒரு தவறை கண்டால் சொன்ன உன்னுடைய மனைவிடத்தில் நீ ஏதோ ஒரு பிழையான சிபத்தை தன்மையை கண்டால் அவளத்தில் இன்னும் ஒரு சிறந்த தன்மை இருக்கின்றது என்பதையும் மறந்து விடாது எல்லார்ட்டையும் செய்யும் எல்லார்ட்டையும் இருக்கத்தான் செய்யும் மனைவிக்கு ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் தான் வழங்கப்படுத்தோனோ அதே நேரத்தில் ஒரு கணவன் தான் மனைவிக்கு கொடுக்கண்டிய உரிமைகள் என்ன அதை தான் படித்துக் கொள்ளணும் தாயும் தந்தையும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன பிள்ளைகள் எல்லோருக்கும் அவர்கள் தாய் தந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன இன்றைக்கு பாடசாலைகள்ல சேர் செல்ற மாதிரி பிள்ளைகள் கேட்கறதும் இல்லை பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு சேர்மாறு உறுறதும் இல்லை என்பதற்குரிய பிரதானமான காரணம் என்ன சிலபஸ் தான் முடிவாடு என்ன மூணாம் பாபு பிள்ளைக்கு முப்பதாம் பாபுல சிலபஸ் தான் முடிவாடுகிறேன் உரிமைகள் என்ன ஒரு ஆசிரியர் கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன என்ற விடையும் படித்து கொடுக்கப்படுவதில்லை ஆசிரியர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்கணும் என்று ஒரு நிகழ்ச்சி வச்சா நிகழ்ச்சி வச்சவனுக்கு ஏற்றி விடும் நமக்கு படிச்சு தருவா நமக்கு படிச்சு தரவார இன்று இல்லாமல் போனது அதுதான் இவத்துல யாராலும் ஆசிரியர் இருந்தா கோவிச்சு கொள்ளாதோ ஒரு காலம் இருந்தது நமக்கெல்லாம் நமக்கு எங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் படித்து தந்த ஆசிரியர் இன்றைக்கும் கூட நாம் அவர்களை பற்றிய தண்ணியத்தை உள்ளத்துல வைத்திருக்கின்றோம் சார் வாரன்றா ஒரு மரியாதை இதுக்கு சார் படிச்சிருப்பார் எட்டாம் பாப்பூர் ஒன்பதாம் பூ பத்தாம் பாப்பா சார் டிகிரி முடிக்கல சார் வாரன்றா ஒரு மரியாதை சேர கண்ட இப்பையும் இறங்கி போகக்கூடிய குடிஞ்சிக்கிட்டு கதைக்கிறேன் பழகினார்கள் என்றால் யாரு ஒரு ஆசிரியர் என்றால் யாரு ஒரு பாப்பா என்றால் என்ன ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அதை முதல் படிச்சு கொடுத்தார்கள் நீ உடைய சேருக்கு என்ன செய்யணும் இன்றைக்கு நீ உன்னுடைய ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் தான் நாளைக்கு உன்னுடைய மாணவன் உனக்கு கொடுப்பார்கள் என்பதை படித்துக் கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் நீ இன்று உன்னுடைய தாய் தந்தையை எவ்வாறு மதிக்கின்றாயோ இதே போன்று பிள்ளைகள் உன்னை மதிக்கும் நீ பாப்பாவை இந்த மரத்துக்குள்ள புதைச்சா அவன் ஆத்துக்குள்ள புதைப்பான் எங்க புதைப்பான் நீ நாலு அடியில புதைச்சா அவன் நாற்பது அடியில புதைப்பான் பிள்ளைகளுடைய உரிமைகளை படித்துக் கொடுத்தார்கள் இது ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் உரிய முக்கியமான கடமை பிள்ளைகளுக்குரிய உரிமைகள் பிள்ளைகளை வச்சு சொல்லுங்க நான் பாப்பா நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் எனக்கு இருக்குது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது அதே மாதிரி நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் தெரியாது இது தெரியாததின் காரணத்தினால்தான் பிள்ளைகள் வாழ்க்கை என்பதை இன்று டிவிகளிலையும் படங்களையும் போகக்கூடிய நாடகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே தாயந்திரிகளுக்கு அவர்களுடைய உரிமை கிடைக்காத நேரத்தில் அந்த தாயந்திரிகளை ஏமாற்றி அல்லது அவர்களை கொலை செய்வதற்கு முற்படுவதை போல் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தயாராகிறார்கள் அவளுக்கு தெரியாது வாழ்க்கை தெரியாது உமாவோட எப்படி நடக்கணும் பாப்பாவோட எப்படி நடக்கணும் நானாவோட எப்படி பேசணும் இது யார் சொல்லிக் கொடுக்கணும் நாம தான் சொல்லிக் கொடுப்போம் மனைவிக்கு நாம தான் சொல்லிக் கொடுப்போம் அடுத்த விஷயம் கணவன் மனைவி தங்களுக்கு மத்தியில் எல்லா விடயங்களிலும் நாம் ஒன்று செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றை செய்யாமல் இருப்பதாக இருந்தாலும் சரி நமக்கு மத்தியில் ஒரு சமரச பேச்சுவார்த்தை இருக்கும் மனைவியோட மற்ற விஷயத்தை மறைச்சி நான் சொல்றேன் நாம் ஏதாவது ஒன்றை நாம் இருவர் நம்மளோடு ஒன்றை இப்போது தேவையில்லை என்று முடிவெடுத்தாலும் கூட அது மனைவியினுடைய சமரசத்தோட மனைவிக்கு விருப்பம் இல்ல நமக்கு இப்ப உள்ள தேவையில்லை என்று அவள் முடிவெடுக்க கூடாது நாம் ஏதோ ரெண்டு பேரும் ஒரு விருப்பத்தின் பேரில் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்தின் பேரில் ஒரு முடிவுக்கு வரோனுமே ஒளிய ஒருவர் ஆசைப்படாமல் இந்த விடயங்கள் கூடாது என்று ஒரு வண்டிலுக்குரிய இரண்டு சில்லுகள் ரெண்டு பேரும் அங்கால ஒரு சில்லு இங்கால ஒரு சில்லு ஓட தோங்கினா வண்டில் ரெண்டா உடையும் வண்டில் ரெண்டா உடைய தோங்கிடும் ஒரே பாதையில போகணும் அடுத்தது பெண்களுக்கு வழங்கப்படுத்தும் ஆண்களின் மீது உங்களுடைய கடமைகள் என்னவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெளிவுபடுத்தப்பட வேண்டும் வைத்திருக்க என் மீது உள்ள கடமைகள் என்ன முழு வேலைகளையும் பொம்பளோட தலையில போற்றப்படாது விடியக ஒழுங்கிலிருந்து படுக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட மெஷின் மாதிரி மெஷின் மாதிரி ஒரால் சொன்னார் உங்களோட பொம்புல உங்களோட குசினிக்குள்ள இருந்து உங்களோட முன் போலுக்குள்ள ஒரு நாளைக்கு நடை பாவம் தானே விடிஞ்ச ஒளிம்பினா சீ ஊத்திரத்துல இருந்து ரெடி ஆக்குறது பிள்ளைய சுத்தப்படுத்துறது சீ அங்கால சாப்பாடு உடுப்பு அது வாசல் உதவியாக இருக்கணும் செல்வாலை வேலையை தான் செய்து கொள்வார்கள் வீட்டு வேலைகள் உதவி ஒத்தாசியாக இருக்க வேண்டும் இது மாப்பிளைக்கு வந்த மனைவியோட சேர்ந்து என்று கேட்க வேண்டிய நினைப்பால் இருக்கு பிள்ளைகள் ஒழுங்குறதுக்கு முன்னால பாப்பா வயலுக்கு போயிட்டு வருமர வயலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னால புள்ளையல் படுத்துடும் எங்க நம்முடைய பிள்ளையல் மனைவிக்கு நேரம் குடும்பம் பிள்ளைகளுக்கு நேரம் குடும்பம் ஆக முக்கியம் இன்று பிள்ளைகள் வழிகட்டு போறதுக்குரிய பிரதானமான காரணம் என்ன பாப்பா பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கறல்ல மனைவி மனைவியினுடைய பக்கம் போறாருன்னு இவருக்கு ஓபிஸ் தான் ஒழுப்பினா சிந்தனை படித்தாலும் போட்டு வச்சிருக்கிறவருக்கு தெரியும் இவர் ஊட்டார் இவர் தண்ட வீட்டுக்கு வந்த குட்டியில வேலையில தான் பாப்பார் எந்த போனுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டார் வேலையா இது எந்த என்னுடைய அவர்களுக்கு மூணு காதுக்குள்ள வேலை பார்க்கிற எங்க மனைவிய வேலை பார்க்கறங்க கறிகுழி வாங்குறது எங்க மனைவி என்ன செய்வா ரோட்டால போறவனு கிட்ட மீனையும் விரச்சையும் வாங்கி திங்குவான் மீனையும் விரச்சியும் வாங்கி திங்கமணிய காலப்போக்குல மனைவிக்கு மீன்காரன் மீன் கொடுப்பான் இவரது ஜென்மத்திலேயே இவர் இருக்க மாட்டார் வேலை செய்யத்தான் தொழில் செய்யும் ஒரு குடும்பம் இருக்குது என்ன சொல்லவாறு மனைவி மக்களுக்கு நேரம் கொடுங்க ஓதுவாங்களா படிக்கிறாங்களா டியூஷனுக்கு போறாங்க எந்த டியூஷனுக்கு போறாங்க எங்கெங்க என்னென்ன வகுப்பு போறாங்க எத்தனை மணிக்கு போறாங்க எதுல போறாங்க எப்படி வாராங்க கவனிக்கிற இல்லையே கவனிக்கிற இல்ல எப்ப கவனிக்கிற தெரியுமா வாப்பா எனக்கு இன்னாரம் முடிச்சிட்டாங்க இல்லாட்டி நஞ்சு குடிப்பேன் என்றதுக்கு போதுதான் வாப்பாக்கு ஞானம் பிறக்கும் எல்லாம் கேஸ் பாரமாயி எனக்கு இன்னாரம் முடிச்சிட்டா இல்ல இன்னாதிக்கு கையில போத்தல் குடிச்சிருவேன் மனைவியோட சேர்ந்து வேலை வட்டியில் செய்யுங்க சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் என்பது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்தை கழிப்பது என்பதல்ல சந்தோஷம் மனைவினுடைய வேலைகளில் நாம் பங்கெடுப்பது நம்முடைய வேலையில் மனைவி பங்கெடுப்பது குடும்பத்து வேலையில் எல்லாரும் பங்கெடுப்பது சந்தோஷம் வீட்டில் மசூரா பண்ணி செய்யுங்க அடுத்தது பெண்கள் பொதுவாக எடுத்ததுக்கெல்லாம் கணவனை சந்தேகிக்கிற கணவனும் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம் எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தேகம் என்ற அந்த கொஸ்டன் மார்க் வந்துடுமோ வாழ்க்கை நாசமா போய் சந்தேகம் வந்துச்சோ சிக்கல் தான் ஒரு ஆள் தொழிலையே விட்டுட்ட கவர்மெண்ட் தொழிலையே ஏன் விட்டென்று கேட்ட அது ஊட்டடிக்கணுமா என்னத்துக்கு ஊட்டடிக்க பொருள் ஊட்டண கொஞ்சம் மனைவிக்கு காவல் மனைவிக்கு காவல் என்னடாண்டு உள்ள விசாரித்தோட சந்தேகம் மனைவியோட சந்தேகம் பின்னால எவ்வளவு நோட்டமிடலாம் ஒரு ஆம்புல அவன் நாலு பேரோட பேசுவான் அவனுடைய தொழில் சம்பந்தமாக சில நேரம் நான்கு பெண்களோட பேச வேண்டி வரும் வருமா இல்லையா சில்லரை ஆம்பிளியலுக்கு மட்டும்தான் தொழில் செய்யறதுக்கு இருந்தா சரி வருமா சொலால் சிலர் கடை வச்சுக்கார் எந்த கடைக்கு ஆம்புளியல் மட்டும்தான் பெறணுமெண்டா சரி வருமா செண்டு நாள் எல்லாம் கடையை பூட்டிடுவோம் ஊருக்குள்ள ஒரு சில்லறை கடை வச்சா நூத்துக்கு ஒன்பது வீதம் ஆறு வருவாங்க பெறுவாங்க அவங்களோட கடைக்காம வாய போட்டிக்கு வியாபாரம் பண்ணிடுமா இல்லை ஏறாது ஒருத்தர் ஓபீஸ்ல வேலை செய்யறாரு அங்க ஓபீஸ்ல ஆம்புல பர்தா போட்டுக்கு வேலை செய்யலாமா வேறு செய்ய எல்லாத்திலும் சந்தேகப்பட்டால் வாழ்க்கையில இன்பம் இருக்க மாட்டாங்க கணவனர் சந்தேகப்படக்கூடிய மனைவி சந்தோஷமாக வாழ மாட்டால் இதனுடைய முடிவு என்ன தெரியுமா இதனுடைய முடிவு பிள்ளைகள் இரண்டாக பிரியும் அதுல ஒரு கூட்டம் உமாவோட சேரும் இன்னும் ஒரு கூட்டம் பாப்பாவோட சேரும் கடைசியில அந்த குடும்பமே நீதிமன்றத்துக்கு ஏறு இறங்க வேண்டி வந்துடும் சமூகத்தில் நாலு பேர் மதிக்கக்கூடிய குடும்பமாக இருந்த அந்த குடும்பம் சமூகத்தில் நாளை போன பிள்ளை ஒரு ஒரு பிலாலாக மாற ஆரம்பித்து விடும் நாளை போய்த்திருந்த அவருடைய பேச்சுக்கள் கதைகள் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிளவு உண்டாகிவிடும் என்னுடைய கணவன் என்னுடைய கணவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் அவளை நல்லெண்ணான் வைத்திருக்கின்றேன் இது என்னுடைய மனைவி அவளை பத்தி நான் நல்லெண்ணான் வைத்திருக்கின்றேன் அதனால ரெண்டு பேரும் கண்மூடித்தனமாக இருப்பது என்பதும் கருத்து அல்ல கண்மூடித்தனமாக இருக்கிறது என்பது அல்ல கவனிக்க வேணும் கவனிக்கையும் வேணும் அது சந்தேக கண்ணாக இருக்கவும் கூடாது இந்த சந்தேக கண்ணினால் அடுத்த விஷயம் என்ன பெண்கள் ஆணிடத்தில் தலாக்கை வேண்டுவார்கள் அடுத்ததுக்கு எல்லாம் என்ன விட்டுப்பட்டு போவாப்பா என்ன விட்டு போ என்ன விட்டு போ என்ன விட்டுப்பட்டு போந்த பொம்புல செல்றாவோ அந்த பொம்புளைக்கு வேறொரு மாப்பிள்ள இருக்குங்கிறது தான் கரு வேறொரு மாப்பிள்ள இறுக்கி சும்மா செல்ல இயலாது ஆண் பெண்ணை விட்டு விட்டு செல்லலாம் அவனுக்கு பல பெண்கள் காத்திருப்பார்கள் அவன் பெண்ணுக்கு angelsே பிடு விடுத்தது அல்லாம். பிடுக் organizationalது அச supplier் deployedிபோதேர்laud Judith சாம் சாி nurture அன்றுannahип் போகில்ல misf assessing இениюை மேறு அடு choicesரால் ஊப்பாடு இ killers Jahres impres chuckles OwnND இங்க clovessho 1953 போய் கisin했는데 செல்பவணடு Python ு஻ வாளத்து graspமிட்ieving float drones하기 உவன் Hass championships đị patt inspiresது menjadiometers satisfying அவ்வாவுக்கு ஆகவும் வெறுப்பான ஒரு ஆகமான காரியம்தான் தலாக் அது நம்மள வாழ்க்கையில பகுடி மாதிரி பேச்சு அடுத்தது பெண்கள் தன்னுடைய தன்னுடைய உள்ளூடுதானே தன்னுடைய வீடு தன்னுடைய பெட்ரூம் தன்னுடைய அறை இந்த இரகசியங்களை மற்ற பேசுதல் ஆண்களும் தங்களுடைய ரகசியங்களை மற்றவருடன் பேசுவதை தடுத்திருக்கின்றார்கள் பொங்கலேயர் நாளிதழ் சேர்ந்த ஹரிசன ஒரு தடவை பல பெண்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவர் அவர் மாப்பிள்ளையை பற்றி ஆரம்பிச்சிட்டாவுக்கு தெரிய வந்து விட்டது நபி எச்சரித்தார்கள் என்னென்ன கதைக்கிறதை தன்னுடைய கணவனை பற்றி தான் மறைக்க வேண்டிய தனக்கு சொந்தமான விட பேச ஆரம்பித்தார்கள் அது கூடாது அது கூடாது எப்படியாவது ஒரு மறைவான விஷயமோ அது மறைவாகத்தான் இருக்கணும் ஆம்பளிய முஸ்பாட்டியாக சேர்ந்தா ஒரு ஹத்து மது விளங்குறது இல்லை எதை பேசணும் எதை பேச போட ஒன்றும் விளங்குற இல்லை கடைசியா என்னத்தையும் பேசி போய் அவன் அவனை பத்தியே பேசி முடிச்சுட்டுவார் அவனை பற்றியே பேசி முடிச்சுட்டுவான் ஆகவே அதை நாங்கள் தவித்து கொள்ளும் என்று வந்திருக்கின்றது இதே போன்று சந்தோஷம் கொண்டாட்டங்கள் சந்தோஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அது ஒரு அருகொடை மனித வாழ்வில் ஒரு கொண்டாட்டம் என்று உண்டாகுவது அதை சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுவது என்ன மகன் ஸ்கூல்ல நல்ல ரிசல்ட் எடுத்துட்டான் ஓயில நல்ல ரிசல்ட் இப்போ அவனை என்ன செய்யணும் மோட்டிவேட் பண்ணணும் மனன் மகன் இல்லையா அவனுக்கு உற்சாகம் ஊட்டணும் அதுக்கு என்ன செய்யுற பாப்பா ஒரு பிரசன்ட்டை வாங்கிட்டு வந்து ஊட்ட உம்மாமாவையும் உம்மாப்பாவையும் காக்கா தம்பிமாத எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிள்ளைக்கு ஒரு பிரசன்ட் மகன் எல்லாரும் என்ன செய்யறான் அவனை வாழ்த்துறாங்க அப்படியே தலைவிழா மாறி பிறந்த நாள் கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் என்று போய் இன்றைக்கு அல்லா பாதுகாக்கணும் எதுவரைக்கும் கொண்டாட்டம் வந்துட்டு சென்றால் அங்காள கூட்டத்தினர்கள் ஒரு பெண் அவருடைய காலத்தை அடைந்து விட்டால் குளிப்பதை கூட முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றார்கள் முஸ்லிம்கள் கொண்டாடுகின்ற மறைக்க வேண்டிய விஷயத்தை செய்கின்றார்கள் இன்றைய கொண்டாட்டங்கள் எல்லாம் வீண் செலவு ஒரு ஆள் புல்லட பேர்டே கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் செலவழித்து எடுத்திருக்காரு அடைய ஒரு மதுரை சாக கொடுத்திருந்தா துவாக பிறந்தனால பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவழித்து சாப்பாடு தனது திருமணம் பிறந்த நாள் கொண்டாட்டம் இன்னும் வேறு கொண்டாட்டங்களில் பீந்திரயம் செய்தல் பீம்பிரயம் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளி என்று அல்லா புர்வான் கூறுகின்றனர் பிறந்த நாள் கொண்டாடுறது என்பதுல உள்ள ஒரு விஷயம் அல்ல சரியத்தில் உள்ள ஒரு விஷயம் அல்ல அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மகனுடைய பிறந்த தினத்தன்று வீட்டை ரெண்டு கோழி வாங்கி பொறிக்கரிய தடுக்கையும் இல்லை கோழி ஆக்குறவர் அன்றைக்கு கூட ரெண்டு கோழியை வாங்கி பொறிக்க இதை சரிய ஹராமாக்கமும் இல்லை என்னோட ஊட்ட விஷயம் எங்களை ஊட்ட மகன் பிறந்த அதுக்காக நாங்க உம்ம அம்மாவையும் பாப்பா அம்மாவையும் அவங்க சாப்பாடு ரெண்டு கோழி பொறிச்சு வேற ஒன்றும் இல்லை அவளவு நம்ம ஒன்றும் இல்ல இது ஒவ்வொரு வருஷமும் சரியான ஒரு பொறந்த உத்தம் இதோட சரி இதோட கொண்டாட்டம் அல்ல இது கண்டு ஒரு ஸ்டேஜ் அடிச்சு நாற்பது பலூன் கட்டி அது செஞ்சு இது செஞ்சு அது தொங்க விட்டு இது விட்டு அங்கால ஒரு வீடியோ இங்கால ஒரு வீடியோ அங்கால பிரசன் கொண்டாடுறாங்க இது எங்கிற மார்க்கத்திலேயும் வேற எந்த மார்க்கத்திலயும் இந்த கொண்டாட்டம் சரி வர மாட்டாங்க அடுத்தது வாழ்க்கையில எது சந்தோஷம் எது துக்கம் என்பது கூட கவலைக்குரிய விஷயம் எது கூட விளங்காம இருக்கிறது ஒருத்தனை ட்ரெக் பண்றத சந்தோஷம் சந்தோஷம் அவன் சால்றான் நடந்திருக்கூடாது வித்தியாசமா இருக்கணும் வித்தியாசம் அண்டா என்ன ரெண்டு மாட்டை கொண்டாது கற்றா இல்லையே திருமணம் அண்டா அவர் வருவார் இவர் வெறுவர் அவரத்தில் அக்குது முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு எது சோஷம் என்று தெரியாது பட்டாசு கொளுத்துறதை சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள் பட்டாசு கொளுத்துறத சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள் மார்க்கத்துக்கு சந்தோஷம் சந்தோஷம் ஒரு காரியத்தில் செல்லு நபி சொல்ல வழிமுறைக்கு மாற்றமாக செய்யப்படுகின்றதா அது கவலைக்குரிய விடயம் துக்கமும் அறிய திருமணம் நடத்துகிறார்கள் என்னுடைய திருமணம் அந்த ஹோல்ல நடக்கும் என்னுடைய திருமணம் இங்க நடக்கணும் அங்க நடக்கணும் அங்க இங்க நடக்கிறது எந்த புத்தம் இல்லை செய்ய போற நீ ஏன் செய்கிறாய் இதுதான் நமக்கு தேவை இன்ன செலவழிக்கிற காசால உனக்கு நன்மை கிடைக்குமா செய்யற விஷயத்தால நீ பெருமையிலிருந்து தப்புவாயா ஓமன்டா ஓகேதான் மாட்டிக்குவாய் இல்லந்தா மாட்டிக்குவாய் ஒரு திருமணம் நடந்துச்சு நம்மள ஊர்ல இல்ல வெளியூர்ல அப்ப அவர் கொஞ்சம் இந்த அரசியலோட சம்பந்தப்பட்டவர் நீ அரசியலோட சம்பந்தப்பட்டாய் இல்ல இல்ல நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் அவன பொண்ணுக்கு வழியாக நீ வந்திருக்காய் ரெண்டு சாட்சி ஒன்றுமா இல்லையா ரெண்டு சாட்சி அந்த ரெண்டு சாட்சிக்கு ஒரு சாட்சியை வச்சிருக்கான் அவனோட கூட்டாளி ஒரு எம்பி அவனோட கூட்டாளி ஒரு எம்பி அவனோட பேர் என்ன பண்டாவோ ஹண்டாவோ தெரியும் அவனை வச்சிருக்கான் சாட்சியாகும் இத அவன் நினைக்கான் ஒரு சந்தோஷம் ஆடு இது சந்தோஷமாயிது செய்தி கேட்ட உடனே நாங்கு கேட்டோம் பக்கத்தில் உலக்க மவுளை மாறிக்கலையா பக்கத்தில் அதுக்கு சென்னால இருந்ததான் வாய் துறக்கையில் அது வாய் துறைக்க இல்ல உண்மைதான் பாவம் மௌளை வாயில வந்த அவனோட தொழில் பெய்திருவா ஐயாயிரம் சம்பளத்தோட ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தோட வேலை சுட்டுவான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மூணு அங்கரும் அங்க இல்ல சம்பளம் ஐயாயிரம் ரூபா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் மௌலவிக்கா அந்த ஐயாயிரம் தான் கிட்டத்தட்ட பகி மாதிரி மாற்றவே ஏதாது மோதினுக்கு நாலாயிரம் மௌலவிக்கு ஐயாயிரம் அதை கூட்டுறது கிட்டத்தட்ட ஹராக்க செய்கிற மாதிரி அதை கூட்டுறது ஒரு ஐநூறு ரூபாய் கூட கொடுத்தா நிர்வாகம் சும்மா தடகுடா நிற்கும் கண்ணு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்கு தான் கண் அவன் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து குடும்பம் நடத்துறேன் அவனுக்கு ஒரு கொண்டாட்டி இல்லையா அவனுக்கு ஒரு புள்ளை இல்லையா அவன் அங்கர் வாங்குற இல்லையா அவன் சீனி வாங்குற இல்லையா அவன் கறி வாங்குற இல்லையா இல்ல மாசத்துல ஒரு கடையாலும் கோழி ஆக்குற இல்லையா ஊட்ட இதுக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போயிடுமா உன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அந்த மௌலையும் அவனுக்கு மூணு நாலுக்குள்ள மௌளை மறுக்குள்ள கூடத்தானே அவனுக்கு கூட இப்ப அவன் எப்படி குடும்பம் நடத்த இதுக்கு அவன் அஞ்சு நேரம் இல்லை ஆறு நேரம் இங்கே நிக்கணும் பள்ளியில ஒரு நாளைக்கு ஆறு நேரம் பள்ளியில நிக்கத்துக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க எம்பிய கொண்டு போய் கல்யாணம் நடத்திக்க எம்பி ஆறுன்னு பார்த்தா அவர் பண்டா இல்ல இத சந்தோஷம் நினைக்கிறேன் சந்தோஷம் இல்ல இது சந்தோஷம் இல்ல மாற்றம் இது கல்யாணம் கூடுமா பொருள் அன்புக்குரியவர்களே அடுத்த கொண்டாட்டம் அடுத்த கொண்டாட்டத்தை பாருங்க நடந்துட்டு நான் சொல்ற மாப்பிள்ள இருக்காரு யூகே அவருக்கு வந்து ஊருக்கு அவருக்கு வந்துக்கேதா ஊருக்கு நீ அங்கே பார்த்து முடியா முடிக்கணும் சரி முடிப்போம் எப்படி நான் எங்க ஊர்ல ஒரு மௌலக அவரு கேட்டாரு பாப்பா இதே நட புதுமோற டிவிக்கு முன்னுக்கு இருந்து அவர் கம்ப்யூட்டர் டிவிக்கு முன்னுக்கு இருந்து எப்படி கல்யாணம் நடத்துற அப்புறம் நாங்க வழங்கப்படுத்துறோம் டிவி இல்ல இது கம்ப்யூட்டர் அவர் அங்கிருந்து உதாரணம் உங்களோட ஆசிரியர் பெங்க நின்ற ஒரு தான் தோந்திருக்கீங்க காக்கா நான் இப்படி கொஞ்சம் நிக்கும் சூரத்தில் நிக்க பொத்தியில் ஒரு ஆள் வருவார் இப்ப அவருக்கு எந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுங்க சொந்த காக்கா ஒரு உடத்தில் பருவ நீ எந்த உம்மாட வகத்தில் குத்தத்துக்கு கொடுக்க ஆனா இருந்தாலும் உடனடியாக ஒரு கடிதம் பத்தாயிரம் காசுக்கு சகோதரன் ரிலீஸ் பண்ண மாட்டான் பண்ணுவார் அவங்கள ஊர்ல பண்ண மாட்டாங்க சரியத்தில் எந்த ஒரு ஒப்பந்தமும் கண்ணுக்கு முன்னால இல்லாமல் நடக்க முடியாது நடக்க முடியாது சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சு கல்யாணம் தனிய கல்யாணம் நடக்குது இது என்ன கூத்துல இது ஏற்கனவே நடந்ததுக்கு இந்த அந்த வருத்தம் தீரில் இது பொண்ணை மட்டும் வச்சு கல்யாணம் நடத்துறையிலே இது என்ன இது இல்ல எங்களை கல்யாணம் கொஞ்சம் அது ரகசியமாக நடந்தது என்று தெரியுது ஆக்கல் கதைக்க போடா ரகசியமாக நடந்தது என்று ஆக்கல் கதைக்க போடா பள்ளியில செல்லுங்க எல்லாருக்கும் தெரிய வரும் நீங்க என்ன செஞ்ச வேலை நீங்க என்ன செஞ்ச ரகசியம் இது எப்படி செய்யணும் லண்டன்ல இருக்கிற மாப்புல ஒரு கடிதம் எழுதணும் இன்னாருடைய மகள் இன்னார நான் திருமணம் முடிக்க போகின்றேன் அதற்கு எனக்கு பகரமாக இன்னாரை நான் வக்கீலாக நியமிக்கின்றேன் சப்ஜெக்ட் முடிஞ்சு செல்லுது கோட்ல ஒரு வழக்கு பேசுகிற நியமிக்கலாமண்டா உண்ட கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாப்பிளைக்கு எதிராக ஒரு வக்கீலை நியமிக்கிறாதா அதான் சரியாக செல்லுது இவனுக்கு பயம் அவனை வச்சு அவன் மாத்தி கூட்டிப்பிட்டு ஓடிடுவானோனு சரியா செல்லுது வக்கீலை வைங்க வச்சு கல்யாணத்தை முடிஞ்ச ஒரு பேப்பர்ல எழுதும்போ உடனே பத்தாயிரம் காசு ரிலீஸ் பண்ற பத்தாயிரம் அவர் கேட்பார் பேப்பர் பத்து ரூபாய்க்கும் கேட்பார் அவர் பேப்பர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது ஊர்ல பொண்ணுக்கும் ஜோடி அதுக்கன்று சில மொக்கண்கள் அங்கு போய் இருந்துகிட்டு கல்யாணத்தை நடத்தி போட்டு மக்கள் சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள் சந்தோஷம் இல்லை கவலைக்குரிய விஷயம் இது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற நடந்துவிடக் கூடாது அடுத்த விஷயம் கணவனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மருமகனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மருமகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வரை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது செல்லந்தால செல்லம் சொன்னார்கள் பெண் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவார் அவளுடைய பணம் அவளுடைய அழகு அவளுடைய வம்சாவளி அவளுடைய தீன் நீங்க தீனுள்ள பொம்புளைய பார்த்து தெரிய செய்யுங்க இதை நம்புலாக்கள் வழங்கிக்கிற அந்த பொம்பளைக்கு மட்டும் தான் வசூலா சென்னாங்க சேட்டுத்தான் இது பொம்புளைக்கு மட்டும் செல்ல ஆம்புளைக்கும் சேட்டுத்தான் பொம்புளை கிட்ட தீனை மட்டும் பாக்குற மாப்பிள்ள நண்டன்ல வேலை செஞ்சா தெரிய இல்ல ஆம்புளை கிட்டையும் தீன பாருங்கோ அவர் படிச்சிருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் இதெல்லாம் எப்ப பார்ப்போம் முதலாவது உமாவும் தீன்தாரியாக இருக்கின்றார்கள் என்பதை வைத்து பிள்ளைய மாப்பிள்ளையா இருக்காங்க அடைய பாப்பா அம்மா தீன்தாரியாண்ட பிள்ளையிட தீன் பிள்ள பாப்பம் அம்மா இல்லையே மாப்பிள்ளையும் கொண்ணும் பொடிய நிலுவா மாப்பிள்ள அவனப்பாரு அவன் கூட்டாளிமார பாரு அவன் தொழிலை பாரு அவருவாய்பாரு அவ்வளக ஒன்றுமில்ல அவன் கொழும்புல வந்து இறங்கி ஒரு ஹயர் காரை கொண்டான் இரண்டாயிரம் பெற்றோர் அடிக்கிறது ஏன் வெளிநாட்டு மாப்பிள்ளையில முடிக்காதவங்க அதற்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னா நாளைக்கு ஆறு போய் கெஞ்சிரு ஆறு போய் கெஞ்சிடு எத்தனையோ பெரும் பெரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும் பெரும்பெரும் ஊர்ல செல்வாக்குள்ளவர்கள் கூட உலகம் அறிய கல்யாணம் நடத்தி போட்டு மாப்பிள்ள கிட்டத்தட்ட ஒன்றுக்கும் உதவாக்குண்டாக்கி செல்றாக்களும் முதலாவது பாருங்க ஆஸ்திரேலியாவுல வேலை செய்யும் அமெரிக்காவுல ஒபாமாவோட சேர்ந்து வேலை செய்யும் அதை பத்தி பிரச்சனை இல்ல வீனுள்ளவனை தெரிவு செய்யுங்கள் மனைவிய செல்லும் இப்போ நடக்குது பெண்களுக்கு தெரிவு செய்யணும் நான் அன்மையில ஒரு கொத்துமா ஓகதுக்கு முன்னால எங்களோட ஊர்ல ஒரு காவிய சந்திச்சேன் அவர்கிட்ட கேள்வி கேட்ட நம்மள ஊர்ல அவ்வளவு கல்யாணமும் பிரித கல்யாணம் உங்கள்டான் பாரு சேர்ந்த கல்யாணம் அங்க போற இல்லையே பத்து தகவல் தெரியும் கல்யாணங்கள் காரணம் என்னக்கு பிரியக்கூடிய அனைத்து அதிகமான திருமணங்கள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணு கல்யாணம் நடக்கிற அவர் சொல்றார் அதிகமான திருமணம் நடக்குதான் பொண்ணுடைய உம்மாவுக்கும் மாப்பிளட பாப்பாவுக்கும் பொண்ணுட உமாவுக்கும் மாப்பிள்ள பாப்பாவுக்கும் தான் கலியா நடக்குற என்னடா இது விலங்கல் நினைக்க நடுகள் என்னண்டா பொன்ட உமாவுக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சிக்க தேவையில்லை மாப்பிளட பாப்பா அம்மாவை பிடிச்சிருக்கணும் அங்க மாப்பிள்ளோட பாப்பா உமாவுக்கும் பொண்ணு இருந்தாலும் பொண்ட உமாவும் பாப்பாவும் சூப்பராயிருக்க நல்லா இருக்கணும் கல்யாணமா இருக்கு கல்யாணம் நடுவுலிக்கிற்கும் அங்க மேல ரெண்டு பேருக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் நாளையில பொன்ட பாப்பா உமாவும் எதிர்பார்த்தது என்ன பா மாப்பிள்ள உமாவும் பாப்பாவும் சும்மா இப்படி இப்படி இப்படி இல்லாம எதிர்பார்த்தாங்களே அது எத்தனை நாளை கிரிக்கும் அந்த ஒரு கிழமைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு இங்க வந்து படுக்கிறதுக்கு விளையாடி அவனுக்கு அங்கே படுக்கிறதுக்கு டைம் இருக்குமா அப்புறம் சண்டெலும்பும் என்ன பாரு உங்களோட பாப்பா விரையும் இல்லையே உங்களோட உம்மா எங்களோட விரையும் இல்லையே எங்க வார எங்க போக டைம் இருக்கா முடிஞ்ச ஒளிமினா மறைவுக்கு பாங்கு செல் இருப்ப முடிஞ்ச ஒளிமினா மாரிவுக்கு பாங்கு செல் உங்களோட ஊட்ட ஒவ்வொரு நாளும் மந்திக்கு போய்க்கிருக்கலாமா எதிர்பார்த்தது கிடைக்கல பொம்பளைய கூப்பிடி சொல்றாங்க கல்யாணமே தேவையில்ல விட்டு போடும் அங்க மாப்பிள்ளையோட குடும்பமே பிடிக்கல விட்டு தள்ளு பாவம் நடுவுல ரெண்டும் ஒரு பாவம் அறியாதவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள் என்னடி பாவம் செஞ்சேன் நாம என்ன பாவம் செஞ்சேன் நமக்குள்ள என்ன பிரச்சின ஏன் நாம காலிகிட்ட போகணும் இது காலி செஞ்ச வார்த்தை அவர் விசாரிச்சு பார்த்தாராம் உமா பாருங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சினேன் கல்யாணம் முடிச்சிருக்காங்க என்ன சொல்லவாரு அதிகமான மருமகள் தெரிவு செய்யப்படுகின்றால் உமாவுடைய விருப்பத்தின் பேரில் அதிகமான மருமகன் தெரிவு செய்யப்படுகின்றான் பாப்பாவுடைய விருப்பத்தின் பேரில் இல்ல அப்படியா மணமகன் மணமகளை பிடித்திருக்கின்றது என்றால் தீனை வைத்து கல்யாணம் நடத்த வேண்டியதாக போட்டும் இதனால் அதிகமான தலாக்கு உண்டாகின்றது என்று பெண்ணை தெரிவு செய்யும் போது ஒரு ஆணை தெரிவு செய்யும் போது அங்க பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் தீன் சொல்லுறாங்களா நோம்பு பிடிக்காங்களா பேணுதல் இருக்கா பக்குவம் இருக்குதா பொங்குல பண்பு இருக்குதா ஆம்புல என்கிற மன தைரியம் இருக்குதா பெலம் இருக்குதா சம்பாதிச்சு செலவழிக்கிறது சாதாரண தொழில் செய்கிறவனாக இருக்கட்டும் கூலி வேலை செய்கிறவனாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்க செல்ல நிறைய நேரத்தில் சோடி பொருத்தமும் பார்க்க செல்லி படிச்ச உள்ள அது சோடி பொருத்தமா ஜீன் தாரியை பார்க்கணும் படிச்ச புள்ள அதுக்கு போவது டீச்சர் பிரின்சிபல் இவர் இது சரி வர மாட்டாரு பொருத்தம் இல்லை பொருத்தமும் பார்க்க சொல்லி இருக்கின்றது சரியத்துல பொருத்தம் எதுல பார்க்கணும் முதலாவது தீன பாருங்க அவர்களுடைய அவர்களுடைய அந்தஸ்து பாருங்க நாம முதலாவது பாக்குற அந்தஸ்து டாக்டருக்கு டாக்டர் இன்ஜினியருக்கு இன்ஜினியர் லோயருக்கு லோயர் ஆசிரியருக்கு ஆசிரியர் இது பொருத்தம் அல்ல அடுத்த விஷயம் பொண்ணுக்கு அடையாளம் போடுற நான் கல்விப்பட்டிக்க மாட்டுக்குத்தான அடையாளம் போடுறேன் மாட்டுக்கு குறி வைக்கிற கல்விப்பட்டி குறி வைக்கிறேன் உங்களை பக்கம் குறி வைக்கிற மாட்டுக்கு குறி வைக்கிறேன் அந்த மாடு இன்னமருவென்ற மாட்டுக்குள்ள பூந்திராம இருக்கிறது அப்படி பூந்தாலும் போய் லேசா பிடிச்சுக்கிட்டு வரது அது இன்றைக்கு மாட்டுக்கு குறி வைக்கிறது அப்படியே மாறி இந்த மாப்பிளைக்கு இந்த பொன்டான் என்று முடிவு செஞ்சதுக்கு பின்னால போய் அடையாளம் போடுறது இந்த அடையாளம் போடுறது நசாராக்களுடைய வழக்கம் நசாராக்களுடைய வழிமுறை அந்த அடையாளத்துக்கு ஒரு காப்பு ஒரு சாமான அது அதுக்கு அந்த செலவழிச்சு அதுக்கு இங்கிருந்து பஸ் பிடிச்சி பத்து பேர் போய் அங்க இறங்கி அப்புறம் அதுக்கு அவங்க என்னாலும் சாமான் கொண்டாந்து அதுல ஒரு பெட்டிஸ் குறைய கல்யாணம் நின்றும் கல்யாணம் நிற்கிற ஒரு பெட்டிஸ்ல ஒரு பெட்டிஸ் இல்லாட்டி இங்கிருந்து போன கூட்டம் பத்து பேர் போயிருப்பாங்க அந்த வீட்டுல மூணு பேர் தான் பொம்புல இருக்காங்க இல்லாட்டி ரெண்டு பொம்புலான்னு இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த பத்து பேரை ஒரே நேரத்தில் கவனிக்கலாமா நான் செல்றதெல்லாம் நடந்து அவ்வளவுதான் செல்றேன் சிரிக்கிற விஷயம் இல்லை இங்க இருந்து பத்து பேர் அள்ளி போறேன் பத்து பேர் மின்னத்தை எப்படி போகணும் எங்களை ராசா ஊட்டு மாதிரி கவனிக்கணும் நாங்க மாப்பிள்ள ஊட்டுக்காராக்க அடையாளத்தோட வந்திருக்கோம் அங்க இருக்கிறாக்கள் ஒரு வயசு போன உம்மாவும் அந்த கரியாமுடிக்க போற புள்ளோட ராத்தாவும் தங்கச்சும் இனி எவ்வளவு நேரம் அடிச்சு கட்டிக்கு நிக்கிற அந்த பிள்ளையில்தான் கீ ஊத்தும் அந்த பிள்ளையில்தான் கேட்கும் பட்டோனும் அந்த பிள்ளைல தான் கிளாஸும் கழுவணும் இந்த இங்க வந்து கரைச்சிக்கு மிதிக்கணும்டா எப்படிதான் செய்யற இது செய்யலாமா இனி இருக்கிறத தானே வெச்சோணும் இனி பத்து பேரும் போயிட்டு வந்த இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறான் நாங்களும் போனோமே எங்கள்ட்ட கொஞ்சமாலும் கழிச்சுக்கிறீர்கள் உங்களோட கவனிச்சாங்களா எங்களை சும்மா பெத்தி செய்யும் அந்த அந்த நாரின கட்ல டைங்களை வச்சு அனுப்பினாங்க கல்யாணம் பஸ் அப்படியே இந்த அடையாள முந்தே இல்ல பொண்ணை பார்த்துட்டீங்களா புடிச்சிட்டா உடனே கட்டு நூலை கட்டு இல்லாட்டி தாலியை கட்டு விசேத்த முடி மிக இருந்து அங்கே சாமம் போக தேவையுமில்லை அங்கிருந்து சாமம் பெற தேவையில்லை அதை எண்ண தேவையும் இல்லை அதை எண்ண கல்யாணம் பிரிஞ்சிடுச்சு எத்தனை எண்ணின கல்யாணத்தார் ஒருத்தனு ஒரு கல்யாணத்துல சம்ஸாவுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க யாரு மாப்பிள்ள பாட்டி ஓ மாப்பிள்ள பாட்டி பொன் பாட்டி ஆர்டர் கொடுத்திருக்காங்க மாப்பி பாட்டி அங்க அவனுக்கிட்ட சம்சாவுக்கு உடர் கொடுக்கல் ஏனண்டா மாப்பிள்ள பாட்டி அவன சம்சா பிடிக்கல வேல் இடத்த ஓடர் குடிச்சிருக்காங்க அந்த கிராவம் போய் செல்லிருக்கான் பொன் பாட்டிக்கிட்ட எனக்கிட்ட சம்சாவுக்கு வந்தாக்கள் உங்களை பத்தி இப்படி இப்படி இப்படி எல்லாம் கிடைச்சா கல்யாணமே நின்றுச்சு சம்சாவோட கல்யாணமே நின்றுச்சு சம்சாவோட கல்யாணம் நின்றுடுச்சு அவன் சம்சாகாரன் யோசிக்க நம்மள சம்சா போடலாம் அதுவும் நின்றுச்சு கல்யாணம் அவசா எனக்கு அதுவும் நின்று சின்ன சின்ன விஷயங்கள் சாமான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதே நம்ம ஆண்கள் தான் இதுல கவனமாக இருக்கணும் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும் திருமணம் பேசியாச்சா பிந்த தேவையில்ல மூணு விஷயங்களை பின்படுத்தாதவங்க அதுல ஒன்று என்ன மகளுக்குரிய அழகான மாப்பிள்ள கிடைச்சிட்டு வந்தா வெளியில் இருக்கக்கூடியவருக்கு கல்யாணம் பேசப்பட்டு செல்லுங்க பாப்பா மாப்பிள்ள விரட்டும் வந்து பார்க்கட்டும் பார்த்த உடனே கல்யாணத்தை நடத்துவோம் இங்கிருந்து போட்டோ அனுப்பி போக வர அந்த போட்டோ திரும்பி தர மாட்டாள் இப்ப அந்த போட்டோவங்க அந்த போட்டோவங்க எவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் அது ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது திருமண நிகழ்வின் போது சின்ன பிள்ளைகள் சின்ன ஆம்புள பிள்ளைகளுக்கு தங்கம் அணிவிக்கிற சின்ன ஆம்பளை பிள்ளைகள் என்ன மகனுக்கு நீங்க தங்கம் அணிவிச்சிருக்கீங்க சின்ன பொடி சின்ன பொடியும் சரி அவன் ஆம்புள இல்லையா சின்ன பொடியும் சரி அவன் முதல்ல அவனை பாருங்க பொம்பிளையாண்டு அவன் ஆம்புளைக்கு போடுற ஹராம் சின்னவன் தான் என்ன சின்னவனு ஹராம் தான் சின்னவனுக்கு போடாதவங்க போட்டா காலேயே அவன் திரும்ப போடத் வந்து செஞ்சிருவான் போட தோங்கிடுவான் பொதுவாக திருமணம் என்ற தலையங்களை திருமணங்கள்ல ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஹலால் மத்தெல்லாம் ஹரான் தான் என்ன பள்ளிக்குள்ள ஒரு காவி நடந்த அது மட்டும்தான் ஹலால் மற்ற அதுக்கு பின்னால உள்ள அவ்வளவும் ஹராந்தா நடக்கிற கலியாணம் இன்றைக்கு அப்படித்தான் இது எந்த திருமணம் இது என்னுடைய முடிவு இன்றைய நடைமுறையில இருக்கக்கூடியதை பற்றி சொல்ற திருமணம் காவின் வீடுகள்ல நடக்குமோ சோல்கள்ல நடக்குமோ அந்த திருமணம் எல்லாம் தான் ஏன் தெரியுமா எல்லாமே ஆண்கள் பெண்கள் கலப்பட உங்களுடைய பகுதிகளில் ஒரு ஹோல் இருக்கும் என்றால் ஒரு திருமண மண்டபம் இருக்கும் என்றால் ஆண்கள் வகரையாக பெண்கள் செப்பரேட்டாக போகக்கூடிய அமைப்பு இருக்கும் என்றால் ஓகே அப்படி இல்லாம வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து திருமணங்களும் கிட்டத்தில முந்தினாத ஒரு கல்யாணத்தை போல் நடக்கிற கூத்த பாருங்க இது ரோட் ரோட்டுக்குள்ளி ட்ரஸ்டி போர்டு இருக்குது பள்ளியில முக்கியமான ஊடுல நடுவலாம் போவாள் அந்த பொம்புல கல்யாணத்துக்கு எப்படி வருவாள் மையத்தூட்டுக்குவார மையம் வருவாள் அவளுக்கு அண்டைக்கு மெக்சிமம் கணக்கிட்ட இல்லாட்டியும் பக்கத்து வீட்டுக்கு ஆர்டியாலும் நகையை வாங்கி தான் வருவாள் ஊடு அவள் அண்டைக்குடுப்பாத உடுப்பு மர எண்ணத்துக்கு அவள் உடுத்துக்கு வந்தா வாரவே இந்த புடவையை காட்டணும் என்று யாருக்கு முன்னால போற அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் வந்த ஒரு கூட்டம் அவ்வளோ பேரும் சாதாரண வயசுள்ள பிள்ளைகள் போக வழி தெரியாம நடுவாலே பேச்சுது நடுவாலே பயிற்சிது இது முதலாவது ஆம்புளியருக்கு வழங்கணும் திருமணம் பெண்கள் வருவார்கள் ஆகவே எந்த வீடுகளில் திருமணம் நடக்குமோ அங்கே இப்படியான மறைப்பு ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த திருமணமும் இருப்பதும் கூடாதுதான் அதையும் அப்படித்தான் நடக்கு மகன் விரும்புகிறான் மாப்பிள்ள விரும்புறார் பாப்பா விரும்புகிறார் கல்யாணம் அப்படி நடக்கட்டும் பள்ளி இரண்டு பள்ளியில நடக்கட்டும் என்று விரும்புகிறார் உமா என்ன சொல்றா எந்த மகண்ட கல்யாணத்தை நான் கண்ணால வாக்குறேன் நீ எங்க வாக்க போறாய் கண்ணால வெளியே வரலாமா வெளியே வரலாமா பாக்குறதுக்கு ஏன் உடுங்கலை நடக்கட்டும் அதுக்குள்ள ஒரு தாழ்வு சிக்கல் எந்த புள்ளோட கல்யாணம் பள்ளியில் நடக்கிறதுக்கு என்ன ஊட்டது எனக்கு வக்க இல்லையா அப்படின்னு நினைக்கின்றார்கள் பள்ளியில் நடக்கிற ஊர்ல சாதாரண ஒரு வசதி இல்லாத ஒரு வேலை அப்படி அப்படி அல்ல செல்லம்பாளு செல்லம் சொன்னால் ஒரு ஹதிஸ்ல வந்திருக்க கூடிய ஒரு கருத்து உங்களுடைய திருமணங்களை பள்ளி வாசலில் அமைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக அந்த திருமணத்தில் பொண்ணை வச்சு ஒரு நெட் ஒன்று போடுவாங்க அவர்களுடைய மனப்பெண்ணுக்கு போடக்கூடிய நெட் தான அதுக்குது நாமளும் நடத்தி முடிச்சிருப்போம் அமைப்பு நசாராக்களுடைய வழிமுறை அங்க பாட்டு கச்சேரி ஒரு காலம் இருந்துச்சு பொடியனுக்கு சுண்ணத்தெடுத்தா மூணு நாளைக்கு படம் போடுற இப்ப இல்லா இல்லாத வீட்டு மந்திட்டாரு மூணு நாளைக்கு படம் போடுற இங்க இருக்க தெரியா மூணு நாளைக்கு பஜனை பஜனை மூணு நாளைக்கு பஜனை என்ன பஜனை பொடியா முடிச்சுக்கிறே பொடியா முடிச்சுக்க ஒரு முடிச்சுக்கொடியில் படாம இருக்குமே அதுக்கு ஒரு ஏரியாவே ஏரியாவே முடிச்சுக்கிறிக்கு அங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து பார்த்து நீ ஜாஹியத்த பாதுகாப்பானா இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது நாளைக்கு முடிச்சிடலாம் என்னுடைய ஹேன்பில் அவங்களுக்கு தேவையானவங்க அவங்கள்ட்டி பண்ணி கொண்டிருக்காங்க வாங்கிக்கோங்க இது வந்து இது ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறதுனால நான் தொட்டு கொண்டு தான் போனேன் பல விஷயங்கள் தனித்தனியாக உலமாக்கல் தொகுத்து வந்து அவங்களுக்கு பேசுவாங்க விவாகர்ஜந்த சாணகாலா மனைவரையும்